ஹரிவம் அனைவருக்கும் நமஸ்காரம் கடந்த பாடத்தில் ஏழாம் அறிவு பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ஏழாம் அறிவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த தூய பர அறிவு தூய பரபிரம்மம் சுத்த அறிவு அதில் தான் அந்த பிரஜினையை தான் நாம் இங்கே ஏழாம் அறிவுன்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஏழாம் அறிவு நிலைக்கு நம்ம எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம படிப்படியாக பார்த்துட்டு வந்தோம் அப்படி பார்த்துட்டு வந்த விஷயங்கள்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கடந்த பாடத்திட்டங்களில் இந்த விராட் சொரூபமாகியே நம்ம மாறிக்கணும் இந்த பிரபஞ்ச மனமாக நம்ம மாறிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடந்த பாடத்துல கூறணும் இப்போ நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் வந்துடும் ஏன்னா இந்த உடம்பே உண்மை இல்லை அப்படின்னு வேற அந்த நம்ம படிச்சுருக்கோம் இவர் என்னடா விராட் சொரூபமாக இந்த உடம்பை மாற்றிக்கணும் பிரபஞ்ச உடம்பா மாற்றிக்கணும் இது எப்படி சாத்தியம் இது நடக்கறக்கூடிய காரியமா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப இந்த விராட்டு ஸ்வரூபம் அல்லது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எங்கிருந்து வந்திருக்குன்னு நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம் அது நம்மால் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது நம்ம மனம் கிளம்பும் இந்த பிரபஞ்சம் உண்டாகுதுன்னு சொல்றோம் அப்போ இப்ப ஈஸ்வரன் நமக்கு வேறாக இல்லை அப்படிங்கிறத புரிதல் நமக்கு வரணும் இதை வந்து சூட்சம பாஷையில பரிபாஷையில சித்தர்கள் சொல்றாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்ப அண்டம் பிண்டம் அப்படிங்கிறது வேறு வேறு கிடையாது இதே பிண்டம் தான் அண்டமா இருக்கு அண்டம்தான் பிண்டமா இருக்கு எதன் அடிப்படையில் இந்த அண்டம் பிண்டம் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில்தான் இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றாக இருக்கிறது இப்ப இந்த பிரபஞ்சத்துல பாக்கிற கோல்களும் சூரியனும் சந்திரனும் இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ நட்சத்திரங்களும் இருக்கு பூமி இருக்கு பூமியில ஏராளமான மனிதர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் எப்படி என்னுடைய உடம்பாக மாற முடியும் இது சாத்தியமே இல்லாத விஷயத்த இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தேகம் வரலாம் இப்போ இங்கே சொல்ல வர்ற சூட்சம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற சக்தி இல்லைன்னா இது புரியாமத்தான் போகும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த பிரபஞ்சம்ங்கிறது எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது நான் இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது நான் இருப்பதினால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்னு பாடத்துல பார்த்தோம் அப்போ எப்படி நான் இருக்கிறேன் நான் என்னவாக இருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நான் வந்து உடல் எடுத்திருக்கிறேன் மனம் எடுத்திருக்கிறேன் ஆனா என்னுடைய உண்மை நிலை என்ன பிரக்னை அப்போ நான் பிரக்னையிலிருந்து எங்க வந்திருக்கேன் கீழ்நிலைக்கு வந்துட்டேன் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து இப்போ நான் என்னை நான் அறிவதற்காக ஆவலுடன் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி நான் பயணிக்கிற இந்த பாதையில இந்த மனித உடல்ல சாதாரணமா நம்ம யோக வாழ்க்கையில யோக பாடங்கள்லாம் பார்க்கும்போது சக்கரங்களை பத்தி பேசுவோம் ஏழு சக்கரங்கள் இருக்கு அது வந்து மூலாதாரம் சுவாதிஸ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசிப்தி ஆக்னை துரியம் துரியாதீதம் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம் இப்போ இந்த சக்கரங்கள்லாம் நம்ம உடம்புல உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த உடல் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இயங்குகின்றது இந்த சக்கரங்களுக்கு உண்டான இயக்கம் எப்படி இருக்குது இந்த உடம்புல அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு சுரப்பிகளாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம உடம்புல ஒவ்வொரு சுரப்பிகள் இப்போ அந்த சுரப்பிகளை பற்றியெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து என்னங்கிறது தெரிய வரும் நம்ம ஆன்மீகம்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதோ கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில் இது வந்து ஒரு அறிவு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆன்மவியல் ஆனால் இது புரியாமல் ஏதோ நம்ம கோவிலுக்கு போகிறோம் பூஜை செய்கிறோம் இது நம்ம கடவுளை தரிசனம் பண்ணிட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மனோபாவம் ஃபஸ்ட்டு மாறணும் அதுலேருந்து நம்ம விடுபடணும் பொதுவாக நம்ம ஆன்மீகம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த புற வேடங்களை தரித்துக்கொள்வது ஆன்மீகம் அதாவது காவி ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லைன்னா மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்புறம் கழுத்து நிறைய உத்ராட்ச கொட்டை போட்டுக்கணும் கையில் ஒரு தண்டை வச்சுக்கணும் காலில் ஒரு சிலம்பு மாட்டிக்கணும் காதில் கடுக்கன் மாட்டிக்கணும் இதுதான் ஆன்மீகம் இது ஆன்மீக பாதை அப்படின்னு நம்ம வகுத்து வச்சுக்கிட்டு அன்ப வகையில் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ உண்மையான ஆன்மீகம் இப்படி இல்லை இதுக்கு திருமந்திரம் அழகாக விளக்கம் கொடுக்குது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே என்ன சொல்ல வருது ஒரு பசு மாட்டுக்கு தலை தர்றதும் பசியோடு வர்றவங்களுக்கு ஒரு பிடி சோறு கொடுக்கறதும் வேதனையோடு நம்ம கிட்ட வந்து விசாரணை செய்கிறவங்க கிட்ட இனியதாக ரெண்டு வார்த்தைகள் பேசுறதும் இப்படி நம்ம மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்துறது தான் இங்க வழிபாட்டு முறைன்னு சொல்லி ரொம்ப எளிமைப்படுத்தி திருமந்திரம் எடுத்துக் ஆன்மீகம்ங்கிறது ஏதோ பயங்கரமான விஷயமெல்லாம் இல்லப்பா மற்ற உயிர்களை நேசிக்க பழகிக்குங்க பசியோடு வர்ற அதிதிகளுக்கு உணவு கொடுங்க அது யாருன்னு தெரிய வேண்டியதில்லை அதித்தி தேவோபவ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அவங்க யாருன்னெல்லாம் பார்க்காதீங்க பசியோடு வந்தா உணவு கொடுத்துருங்க பசு போன்ற ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்ச இலைத்தலைகளை போடுங்க ஒரு இனிய சொல் பேசுங்க கடைசியா என்ன சொல்லுது யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரையின்னு சொல்லுது துருமந்திரம் மற்றவர்கள்ட்ட பேசும்போது அன்பாடு பேசுங்க அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை சந்தோஷமா பேசுங்க அதுவே ஆன்மீகத்துடைய உச்ச நிலைன்னு சொல்லி ரொம்ப எளிமையான நம்முடைய இல்லற தர்மத்தை திருமூலன் போதிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய நாம் அன்பு கருணை கொடை வாய்மை போன்ற நல்ல விஷயங்களை குணநலங்களை கொண்டு நம்ம செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அதை எளிமையாக நம்மளை எடுத்துக்கப் போகிறது இந்த திருமந்திரம் பக்க இருக்குது அப்போ இங்கே அன்பு தான் இறைவன் அன்பு தான் சிவம் அந்த எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம இறைவனை காண்பது தான் இங்க இறைத்தன்மைன்னு சொல்லும் போது இப்ப நமக்கு வேறாக இந்த பிரபஞ்சம் இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுக்காக தான் இந்த பிரபஞ்ச உடலாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த பிரபஞ்ச உடல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மொத்த உடலும் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரே ஆன்மா அது எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது அந்த பூரண ஆன்மாவாகவும் அந்த பிரக்னையாகவும் அறிவாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு தன்னை தான் உணர்வது ஆன்மாவை தான் இங்க ஆன்மீகம் அப்போ எல்லோரும் அந்த ஒன்றே ஆகிய ஏக இறைவனின் வெளிப்பாடுதான் எப்போ தெரிய வருதோ அப்போ அந்த இடத்துல பக்தி என்னவா மாறிடும் அனநிய பக்தியாக மாறிடும் நமக்கு அந்நியம் இல்லாத அந்த இறைத்தன்மையை நாம நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம் அதுதான் நம்ம உண்மையான பக்தினும் இங்க சொல்லப்படுது அப்போ இது போன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம ஆன்மீகங்கிற பேர்ல பலவாராக நம்மளை நம்ம பிரிச்சு பார்த்துக்கிட்டு இந்த பிரிவினை தான் நமக்கு வந்து அகங்காரத்தை கொடுத்துருது அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய அறியாமையாகவும் மாறிடுது இந்த அறியாமையை நீக்கிறது தான் இங்க நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாடங்கள் சொல்ல வர்ற விஷயங்கள் பொதுவாக நம்ம எல்லாருமே அறியாமையில சிக்கிட்டு என்ன பண்றோம் அவங்கவங்க ஏற்றி வச்சுக்கிட்ட எண்ணங்கள அடிப்படையில அந்த அகண்ட அறிவை அறிவதற்கான உயரிய பரிமாணத்துல பயணம் பண்ணுவதற்கு தயாராகவே இல்லை ஏன்னா அந்த உயர்நிலைக்கு நம்ம பயணிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இந்த உடல்கிற ஒரு உபாதியை வச்சுக்கிட்டு மனங்குற ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தி முன்னேற பார்க்கணும் அப்போ அதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது அந்த பிரக்னையை பிடிக்கணும் அந்த இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மன மிக மிக முக்கியமாக கூறப்படுகிறது அப்போ இந்த மன இந்த சித்த சுத்திக்காகத்தான் கர்மகாண்டத்துல நிறைய விஷயங்கள் போதிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய பயிற்சி முறைகளும் யாக யக்னங்களும் வேள்விகளும் பூஜை புனஸ்காரங்களும் நம்மளுடைய மனத்தை தூய்மைப்படுத்தி நம்மள மேல்நிலைக்கு கொண்டு போவதற்காக தான் பயன்படுத்துங்கிறத புரியாம அதுலயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்போ நமக்கு இருமைகளால் இங்கே இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த இறைமைகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாடத்திட்டங்கள் இவ்வளவு வலுவாக இங்கு போதிக்கப்படுது பொதுவாக நாம் செய்யற தவறு வந்து நமக்கு தெரியறதில்லை இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில பணம் சொத்து அதிகாரம் கடவுள் அல்லது ஞானம் அப்படி ஏதாவது ஒரு குறிக்கோடோடு வாழ்ந்தால் கூட அதில் நம்ம உண்மையிலே அடைய விரும்புகிறது என்ன அப்படின்னு யோசித்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் நாம் நமக்குள்ளே தேடுறது என்ன தெரியுங்களா இனிமையான உணர்வை தான் நம்ம தேடுறோம் ஒரு சந்தோஷத்தை ஒரு இனிமையான உணர்வை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் தேடிகிட்டு இருக்கோம் அது எங்கும் எதிலும் எல்லையில்லாமல் நிறைந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு எப்போ தெரிய வரும் அது அந்த வெட்ட இறைவனுடைய இறை உணர்வு நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அதை நான் அறியாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரிய வரும் அது அறியாமை மனது அறிவாக மாறும்போது தான் தெரிய வரும் இந்த அறியாமை மனதை நம்ம அறிவாக மாத்துறதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நம்மளே நம்மளே சுயமச்சாரம் பண்ணி பார்க்கணும் பொதுவாக இந்த மாதிரி பாதையில நாம் பயணித்தா கூட இந்த அறிவு நிலைக்கு சிவபோத நிலைக்கு போகாம ஜீவ போதத்திலேயே நம்ம இருந்துட்டு இருக்கோன்னு வைங்களேன் இந்த ஜீவன்கிற அகங்கார போதத்திலேயே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம உண்மை நெறியை நம்ம உணர முடியாமையே போயிடும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்கள் நமக்கு தேவைப்படுது பொதுவாக சிவன் திருவடியை அதாவது சிவ ஞானத்தை உணரக்கூடியவனே உண்மையான ஞானி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அத்தகைய ஞானிதான் தன்னை தான் உணர்ந்து தன்னை நாடி வருகின்றவர்களையும் உயரச் செய்கின்றான் எடுத்து சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதே திருமந்திரம் அடுத்த ஒரு பாடெல்லாம் அழகா சொல்லுது குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் குருட்டினை நீக்கார் குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குளிவிடுமாறே அப்படின்னு திருமந்திரம் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுது அதாவது ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடியாத ஒருவன் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கு ஆன்ம உபதேசம் செய்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு குருட்டை நோக்கி இன்னொரு குருட்டு பயணிக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு குருடுகளும் சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டா அது என்னவாகும் எங்கேயாவது படுகொடியில் விழ வேண்டியது தான் அதுபோல இங்கே சரியான பாதை தெரியாம பயணிக்கின்ற பலருமே எங்கெங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறது அவங்கவங்களே தன்னுடைய மனதை சுயபிச்சாரம் பண்ணி பார்க்கும்போது அந்த உண்மை நிலையை உணர முடியும் இதெல்லாம் நமக்கு திருமணர் போன்ற மகான்கள் தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோதிடம் பெறவில்லை என்றுதான் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் பொதுவாக நமக்கு அந்த மனப்பக்குவம் உண்டாகவே இல்லை ஏன்னா மனம் வந்து புறத்துலயே சிக்கிக்கிட்டு உலக விவகாரங்கள்லயே உண்மை நம்பிக்கிட்டு அதுலேயே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இருமைகள்ல ரொம்ப வலுவாக மாட்டிக்கிட்டு இருக்கு அது ஏக இறைவனாகத்தான் இருக்குது அது எல்லாமே இருக்குது அது நானாக தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு மனம் வந்து ரொம்ப அடர்த்தியான சிக்கலில் சிக்கிக்கிட்டு இருக்கு அதனால அந்த ஒரு பாதையில பயணிக்கிறவங்க அந்த இருமைகள் இருக்கிறாங்க இல்லைன்னா இந்த வேதாந்தம் போன்ற பாடங்களை படிச்சுட்டு நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுத்த அறிவாக மாத்திக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த உடம்பையும் இந்த பிரபஞ்சத்தையும் உதறிடுறாங்க இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரேன் ஏன்னா இந்த உடம்பை முன்னம் இழுக்கென்றுந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் இதே திருமந்தரம் சொல்லுது இந்த உடம்பு இல்லாம நீ அந்த உயரிய அறிவை பிடிக்க முடியாது அந்த சுத்த அறிவை தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறத சுட்டி அது சரியான குருமார்களை சந்திக்கும் போதும் சரியான சாஸ்திரத்தை நம்ம தொடும்போது மட்டும்தான் அது நமக்கு பிடிமானமாகும் அது வரைக்கும் நம்ம அது புரியாமல் பொதுவாக நம்ம வேதாந்தத்தை படிச்சுட்டு இந்த உலகமெல்லாம் மாயை இதெல்லாம் விட்டுடணும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையற்றதுன்னு சொல்லி ஒதுக்கிறதுனால நம்ம நம்ம உயரிய நிலைக்கு போக முடியாமல் எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியாமல் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி நானே தூய் அறிவு இந்த உடலெல்லாம் வந்து சும்மா சாதாரண ஆறாவது அறிவு படைச்சது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அது அவங்களுடைய அறியாமையும்தான் சொல்லணும் அது அவங்களுடைய அறியாமையின் உச்சம்தான் நம்ம சொல்லி பொதுவா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்தூல உடலை வச்சுக்கிட்டுதான் இந்த ஸ்தூல உடல்ல இருக்கிற உணர்ச்சிகளை கடந்து அந்த சூக்குமமான நுண்ணுடம்பை அதாவது மனசை நாம பற்றிக்கொள் என்ன நடக்குது அப்படிங்கிறத கையால தெரிஞ்சுக்கணும் இந்த சூக்கும உடம்புன்னு சொல்றோம் இல்லையா சூக்ஷமமான உடம்பு அதுதான் மனம் பொதுவா நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்களை பார்த்தோம் நமக்கு மூன்று உடல்கள் இருக்கு அது காரண உடல் சூக்கும உடல் ஸ்தூல உடல் அப்படின்னு பார்த்தோம் இப்போ இதுல வந்து காரண உடல்கிறது இந்த பிரபஞ்ச மனம் அதிலிருந்து உண்டானது தான் தனித்த மனமாகிய இந்த சூக்கும உடல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உடல் இருக்கு அது வந்து தனித்துவமான மனம் இப்போ இந்த மனத்திலிருந்து தான் இந்த ஸ்தூல உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த உடல் இயங்கிட்டு இருக்கு இப்போ இந்த இயக்கத்துல வந்து நம்ம எங்க வர்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த பிரபஞ்ச உற்பத்தியில முதல்ல நமக்கு அந்த தூய அறிவு மட்டும்தான் இருந்தது அது வெட்ட வெளியாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதிலிருந்து வெளிப்பட்டது தான் இந்த சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம் அது எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா மூன்று குணங்களில் வெளிப்பட்டது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ட்டு இதில் சத்துவ குணத்தில் வெளிப்பட்டதை ஈஸ்வரன் சொல்கிறோம் மாயின்னு சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம கடந்த பாடத்தில் வேதாந்த பாடங்களில் படிச்சுருக்கோம் அப்போ இந்த சத்துவகுணங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஈஸ்வரன் இருக்கிறான் இப்போ ரஜோகுணம் தமோ குணம்ங்கிற நிலைப்பாட்டில் நமக்கு என்ன ஆகிடுது கீழே இறங்கி இதே மனசு ஆவரணம் விட்சேபம்ங்கிற ரெண்டு விஷயங்களை சிக்கிக்கிட்டு இருக்குன்னு நம்ம கடந்த பாடங்களில் பார்த்தோம் அப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா இந்த மூன்று குணங்களை நம்ம கிடக்கணும் இல்லையா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த தமோ குணம் ரஜோ குணங்களை கடந்து சத்துவ குணத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம ஈஸ்வர உடம்புக்குள்ளே வந்தால் தான் அது நடக்குங்கிறதுனால தான் இந்த ஈஸ்வர உடலாகியே ஈஸ்வர மனத்தை நம்ம அந்த விராட் சொரூபமாக நானே இருக்கிறேங்கிற தெரிஞ்சுக்கணும் இது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா இங்கே எல்லாம் நானாக இருக்கிறேங்கிற அந்த அன்பின் மூலமாகத்தான் இதை தெரிஞ்சிக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா ஈஸ்வர உடம்புனோட நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஓ சூரியன் நானாயிட முடியுமா சந்திரன் நானாயிட முடியுமான்னா நம்ம கற்பனையில் அப்படி ஆகிட முடியாது மனசு வந்து கற்பனை பண்ணிக்க முடியாது ஒரு சூரியன்தான் நான் சந்திரன் தான் நான் அப்படின்னு நினச்சிக்க முடியாது ஏன்னா இந்த ஸ்தூல உடலே நான் அல்ல அப்படின்னு நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கும்போது எந்த அடிப்படையில் நான் இந்த பிரபஞ்ச உடல் இந்த விராட் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா பஞ்சபூதங்கள் அடிப்படையில் நம்ம இங்கே சொல்ல வரோம் அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம படித்தோம் அப்போது அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கும் எப்படி இருக்குது அப்படிங்குறத நம்ம சக்கரங்கள் அடிப்படையில் பார்த்தா கூட மூலாதாரங்கிறது என்ன அது ஓங்காரமாக இருக்கு அங்கே வந்து ஒரு பாம்பு சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க யோகத்துல அப்படிலாம் ஒன்றும் பாம்பு சுருண்டு படுத்துக்கிறது இல்லை அது ஓங்கார மந்திரத்தை மூலாதாரமாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் என்ன நிலம் மணிப்பூரகம் நீர் அநாகதம் நெருப்பு விசுத்தி வந்து காற்று ஆக்னை வந்து ஆகாயம் அப்போ இந்த சக்கரங்களை கடந்து துரியம்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அந்த துரியம் தான் இங்க வந்து பிந்து ஒளின்னு சொல்றோம் ஒலின்னா லைட்டு அப்ப இங்க ஓங்காரம் என்னவா இருக்குது மூலாதாரம் அப்படின்னா அது நாதமாக இருக்கு அப்போ இந்த நாத கலாதி நமோ நமோன்னு அருணகிரிநாதர் பாடுறது இந்த இரண்டும் சங்கமிக்கணும் வெறும் எனக்கு வந்து சிவம் மட்டும் இருந்தா போதும் இந்த உடலாகிய சவம் எனக்கு தேவையில்லைன்னு ஒருத்த சொன்னா அவன் சிவத்தை அறிஞ்சிக்க முடியாது ஏன்னா இதுதான் டூல் அப்படின்னு நம்ம பலமுறை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா வேதாந்த பாடங்கள்ல வர்றவங்க என்ன பெரும்பாலும் தப்பு பண்றாங்க அப்படின்னா இந்த உடல் இல்ல இந்த உணர்வு மட்டும்தான் உண்மை நான் அதை பிடிச்சிக்கிறேன்னா எப்படி பிடிக்க முடியுங்கிறது சிந்திக்கிறதே கிடையாது அப்படியே நானே பிரம்மம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாடத்திட்டத்தில் படிச்சுட்டு அகம் பிரம்மம் அகம் பிரம்மம்னு சொல்லிட்டு இருந்தா மனசு தான் சொல்லிட்டு இருக்கோம் உணர்வு அது முடியாது பிடிக்க முடியாது அப்போ அது பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த உடலுங்கிற உபாதையை நம்ம கடக்கிறதுக்கு இந்த உடலையே கருவியாக கையாண்டுதான் நம்ம பயணம் பண்ணி ஆகணும் அப்போ நம்ம எப்படி பயணம் பண்றோம் இந்த ஐந்து பூதங்கள்ல கீழ்நிலை பூதமாகிய நிலமாகிய ஜட பொருளில் இருந்தோம் அடுத்தது நீர் நீர் நெ காற்று ஆகாயம் அப்படிங்கிற பயணிக்கும் போது ஒவ்வொரு அறிவாக நம்ம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம ஏற்கனவே பார்த்த பாடத்திட்டங்கள் படி ஆறாம் அறிவாகிய இந்த மனித நிலைக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம் அந்த ஆறாம் அறிவாகிய மனம் தான் தன்னை யாருன்னு காட்டி கொடுக்குது அதுதான் நமக்கு என்ன ஆகாயமான ஆக்னா சக்கரமாகிய நம்முடைய பூர்வ மத்தி இப்போ இந்த ஆக்னையில் ஆக்னேன்னா என்ன ஆணையிடுதல் அதாவது கட்டல் இடுதல்னு அர்த்தம் இங்கே தான் இந்த பிரபஞ்சத்தையே நம்ம இயக்கக்கூடிய கட்டல் நம்மகிட்ட இருக்குது இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வருது அப்போ இந்த ஆக்னா சக்கரங்கிறது இந்த மனித உடல்குள்ளே இருக்கானா எப்படி இருக்குன்னா ஒரு சுரப்பியாக இருக்குது அதுக்கு பேர் வந்து பிட்யூட்ரினு சொல்லி சொல்கிறோம் இப்போ இந்த பிட்யூட்ரி பீனியல் அப்படிங்கிற ரெண்டு சுரப்பிகள் வந்து நம்மளுடைய தலையில் இருக்குது இப்போ இந்த பிட்யூட்ரி பீனியலை தான் நம்ம மூன்றாவது கண் அப்படின்னு பேசுகிறோம் இந்த மூன்றாவது கண்ணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்போது இப்போ நம்ம என்ன இந்த பாடத்திட்டத்தில் நம்ம மெயினாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தனித்தா இந்த உடலை வச்சுக்கிட்டு இந்த கருவி கரணங்கள் அதாவது நம்முடைய புலன்களை வச்சுக்கிட்டு என்னுடையது அப்படிங்கிற பற்று இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அதில் மனம்ங்கிற ஒரு விஷயம் செயல்பட்டு கொண்டு ஏகப்பட்ட காரியங்களை செய்வதற்கு இந்த உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி நான் செய்கிறேன் அப்படின்னு தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டே என்ன பிரச்சனை வந்துடுது நான் அப்படிங்கிற அகங்காரத்துக்குள்ள இந்த மனசை சிக்கிக்கிட்டு இது காரியங்களை செய்யும் போது ஒரு பிரச்சனை வந்துருது ஏன்னா இதை நான் தான் செய்கிறேன் அதனால வரக்கூடிய சாதக பாதங்களை இந்த உடலை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துக்களை வந்துருது அப்படி ஒரு பாவ சிக்கிக்கிற இந்த உடலுக்கு அடுத்தது என்ன தேவைப்படுது ஜோதிடத்தின் மூலமா பரிகாரம் தேவைப்படுது அப்போ இதை செஞ்சு நம்ம இந்த பிரச்சனை தீர்த்துக்க முடியுமா அந்த ஜோதிடம் பார்க்கலாமா இல்லை இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட மனசு எல்லா எதிர்பார்ப்புகளும் எதிர்பார்க்குது இப்போ இதெல்லாம் ஒரு அஜ்ஞான நிலைதானே அறியாமை நிலைதானே ஏன்னா மனம் தன்னுடைய உயர நிலைக்கு உயராமல் கீழ்நிலையிலேயே இருந்து கொண்டு நான் செய்கிறேங்கிற அகங்காரம் மமகாரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம உயரிய நிலைக்குள்ளே போக முடியாதுங்கிறது தான் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய இந்த விஷயம் அப்போ இந்த கருவி கரணங்களோட சேராம மனம் தனித்து நிற்கிற நிலையை கேவல நிலைன்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது கேவல நிலை அப்படின்னா இங்கே தனித்த நிலை அப்படின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் கேவலம் என்றால் தனித்த என்று பொருள் இப்போ இந்த தனித்த நிலையை தான் நம்ம இங்க ஈஸ்வர மனம் பிரபஞ்ச மனம்னு சொல்றோம் அதைத்தான் நம்ம விராட்டு உடல் அப்படிங்கிறோம் அப்போ கருவிக் கரணங்களோட சேராம மனம் எப்ப தனித்து நிக்குதோ அதுதான் ஈஸ்வரனுடைய பிரபஞ்ச அந்த நிலையில தான் அந்த ஈஸ்வரன் இயங்கிட்டு அது சத்துவ குணத்த இயக்கத்துல இருக்கு இப்போ இதுக்கு அடுத்த ஒரு நிலைப்பாடு இருக்கு ஈஸ்வர கடந்து செல்கிற ஒரு நிலை இருக்குது அது ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்தால் தான் சாத்தியமாகும்னு நீங்க நம்ம எடுத்து சொல்றோம் ஏன்னா இப்போ நம்ம அஞ்சாம் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னா நாலாம் கிளாஸ் படிச்சிருந்தா தான் அஞ்சாம் கிளாஸ் போக முடியும் எடுத்தவுடன் அஞ்சாம் கிளாஸ் போய் உக்கார முடியாதுல்ல அப்போ அதுபோல் இந்த மனம்ங்கிற பாதையில் நம்ம பயணிக்கும் பொழுது இந்த தனி மனதிலிருந்து சமஷ்டி மனமாகிய ஈஸ்வர மனத்துக்குள்ளே நாம் எப்போ வர முடியுமோ இந்த தனி உடலிலிருந்து விராட் உடலாகிய ஈஸ்வர உடலுக்குள்ளே நம்ம எப்போ வர முடியுமோ அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் நான் தான்கிறது எப்போ அறிந்து கொள்ள முடியுமோ அப்போ நம்ம இங்கே அன்புக்கு வேறாக என்ன செஞ்சிட முடியும் பார்க்கமிடமெங்கும் நீக்கம் வர நிறந்திருக்கிற என்னுடைய உணர்வு சொருபமே பிரஜினையே எல்லாமே இருக்கும் போது நான் எதை நான் உதாசீனப்படுத்த முடியும் அப்போ எல்லாத்தையும் நான் அன்புதானே செலுத்தி ஆனந்தமாக இருக்க முடியும் அப்போ அந்த நிலை இங்க அடுத்த உயர்நிலையாகிய மனம் தூய்மை நிலையாக உயர்கின்ற மனத்தின் சுத்த நிலை அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த சுத்த நிலைக்கு போகும்போது தூய அறிவு நிலைக்கு நம்ம உள்ள நுழையவே முடியும் ஏன்னா அதுக்குண்டான ஒரு குவாலிபிகேஷன் நமக்கு வேணும் இல்லையா ஒரு வேலைவாய்ப்பை நோக்கி போகிறோம் அப்படின்னா ஒரு பிளஸ் டூ படித்த மாணவனுக்கும் ஒரு கிராஜுவேஷன் பிடித்த மாணவனுக்கும் எப்படி தகுதின்னு அடிப்படையில் வேலை கிடைக்குதோ அது மாதிரி மிக உயரிய ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்க போகும்போது சாதாரண விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருந்தேன் நம்மளால் எப்படி மேல்நிலைக்கு போக முடியுங்கிறத இந்த பாடத்திட்டத்தில் நம்ம சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்போ இங்கே சுத்த நிலை சுத்த மனநிலைக்கு நம்ம எப்போ வர முடியும் அப்படின்னா இந்த ஈஸ்வர மனதை கடக்கும்போது அந்த தூய் அறிவை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நான் நீங்கள் சொல்ல வரேன் இப்போ இந்த புறக்கருவிகளை விட்டு மனம் வந்து உறங்குது இல்லையா நம்ம இந்த சாதாரண உடலில் வந்து நம்ம உறங்கும் போது நமக்கு இந்த கரணங்கள்லாம் வேலை செய்யறது இல்லை எல்லாமே ஒடுங்கிடுது புலன்கள் ஒடுங்கிடுது மனசு ஒடுங்கிடுது அப்போ அப்படி ஒடுங்கக்கூடிய ஒரு மனம் உறங்குகிற நிலையில் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் கேவலத்திற்கு கேவலம் அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது அந்த தனிமையிலும் தனிமையாக ஒரு நிலைப்பாட்டை அதை அடைஞ்சிடுது அதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கு இப்போ அந்த நிலையில நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம கேவலத்திற்கு கேவலமான ஒரு நிலை தனித்தத்துக்கும் தனிமையான ஒரு நிலைக்குள்ள நம்ம போகும்போது என்னை நானுங்கிற அறிய முடியாத ஒரு நிலைப்பாடு ஏன் உண்டாகுதுன்னா இந்த தனித்த மனம் வந்து அந்த பிரபஞ்சத்துல போய் ஒடுங்கிடும்போது தன்னை உணர முடியாத நிலையில இருக்கு அது எங்க கிளம்பிச்சோ அந்த நிலையில போய் ஒடுங்கி நிக்குது அப்போ இந்த பிரபஞ்ச வெட்டவெளியில ஒளி மண்டலத்துல அந்த அறிவு குன்றாம இருக்கிற ஒரு நிலையை நம்ம குடிக்கணும் இல்லையா அதுக்குத்தான் நம்ம ஈஸ்வர மனத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்ல வரோம் அப்ப அந்த அறிவு குன்றாதி இருக்கும் நிலை எப்படிப்பட்டதுன்னா கேவலத்தில் சகலம்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது சாதாரண மனம் வந்து தூக்கத்துல உறங்குவதை கேவலத்தில் கேவலம்னு சொல்லுது அதுவே ஈஸ்வர மனமாக மாறி அந்த அறிவு மொழி மண்டலத்தில் தன்னை உணர்கின்ற பொழுது கேவலத்தில் சகலம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அது வருது அதையும் கடந்த ஒரு நிலை இருக்கு அது கேவலத்தில் சுத்தம்ங்கிற விஞ்ஞான கலர் அப்படின்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது இதை பத்தி திருமந்திரமும் பேசுது விஞ்ஞான கலர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம வரணும் அந்த விஞ்ஞான கலர் அப்படிங்கிற இங்க ஈஸ்வரனை கடந்த பிரம்மாநுபவ நிலை ஏன்னா பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்டதுதான் இந்த ஈஸ்வர சக்தி இந்த ஈஸ்வர சக்திங்கிறது என்ன மனதனுடைய உயர்நிலையாகிய சத்துவ தோன்றிய நிலை அப்ப அந்த சத்துவ நம்ம கடக்க வேண்டாம் இங்க மூன்று குணங்களும் இல்லாத குணாதீத நிலை அந்த பிரக்னை நிலை அந்த தூய அறிவு நிலை அப்படின்னு நம்ம பாடங்களை படிச்சோம் அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த கண்களுக்கு புலப்படாத சூட்ச மனம் இந்த கண்களுக்கு தெரிகின்ற தூள உடல் எடுத்து அடைகின்ற அனுபவங்கள் இருக்கு பாருங்க அந்த அனுபவங்கள் வந்து மனதில் மூன்று அவஸ்தைகளாக உண்டாகுதுன்னு நம்ம சாஸ்திரத்துல படித்தோம் அது என்னென்ன அவஸ்தைகள்னு பார்த்தோம் ஒன்று வந்து ஜாக்கிரதா விழிப்பு நிலை அவஸ்தை மற்றொன்று ஸ்வப்னம் அது வந்து கனவு நிலை அவஸ்தை மூன்றாவது சுசுப்தி அது வந்து ஆள் உறக்க நிலை அவஸ்தைங்கிற அவஸ்தா திரயங்கிற சப்ஜெக்டில் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த மூன்று அவஸ்தைகளும் எப்போ ஏற்படுது மனசுக்குன்னு இந்த ஸ்தூல உடல் வருகின்ற பொழுது இது ஏற்படுகிறது இப்போ இந்த மூன்று நிலைப்பாட்டில் இந்த ஜாக்கிரதா அவஸ்தை இருக்குது பாருங்க மனம் விழிப்பு நிலையில் இருக்குது பாருங்க அப்போ இந்த மனம் என்னவா மாறுதுன்னா இந்த உலகமாகவே மாறிவிடுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது எப்போ மனம் விழிச்சுக்குதோ அப்போ இந்த உலகம் விரிஞ்சிடுது அப்போ இந்த உலகம் விரிஞ்சிட்டா என்ன நடக்குது ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நம்ம வந்துடுறோம் தூங்கும்போது கேவலா கேவலத்துல தன்னை அறிய முடியாத நிலையில இருக்கிறோம் இப்போ நம்ம விழிப்பு நிலைக்கு எப்பெல்லாம் இருக்கிறோமோ அப்போ நம்ம ஈஸ்வர நிலையில்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு ஈஸ்வர நிலைங்கிறது ஏதோ பயங்கரமான இந்த பிரபஞ்சத்துக்கு கடந்து போற நிலை கிடையாது இந்த பிரபஞ்சமாக நானே இருக்கிறேன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையைத்தான் இங்கு நான் சுட்டி காட்ட அது மனம் விழிப்பு நிலையில் இருக்குகின்ற ஒரு சுய பிரஜினையுள்ள நிலை அது வந்து இந்த பிரபஞ்ச நிலை அதுதான் ஈஸ்வர மனம் விராட் ஸ்வரூபம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ மூன்று அவஸ்தையில விழிப்பு நிலை அவஸ்தை நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ஜாக்கிரதா அவஸ்தையில நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் இந்த பிரபஞ்ச உடலாக இருக்கிறேன் இந்த பிரபஞ்சமாக மாறி நிற்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது அடுத்தது இந்த மனதனுடைய விழிப்பு அனுபவங்கள் இருக்கு பாருங்க அன்றாடம் செயல்கள் செய்கிறோமோ அது கற்பனையாக எப்போ வெளிப்படுதோ உறக்கத்துல வெளிப்படுதோ அது நமக்கு கனவு நிலை அனுபவம் இப்போ இந்த கனவு நிலை அனுபவம் நிஜமா அப்படின்னா இல்லை விழிப்பு நிலை அனுபவத்தில் நம்ம என்னென்ன அனுபவங்கள் அடைஞ்சமோ அதுவே தான் கனவுல அனுபவம் ஆகுது ஆனா அந்த இடமும் அந்த நிலைப்பாடும் வேற மாதிரி இருக்கலாம் ஆனா இந்த விழிப்பு நிலை அனுபவமே கொஞ்சம் மருவி கனவு நிலையாக நமக்கு காட்சி அது ஒரு மாயாஜாலம் இது மனதினுடைய ஒரு மாயை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இங்க என்ன மாயை மாயன்னு மீண்டும் ஏன் சொல்றோம் இந்த மனதினுடைய மூன்று விளையாட்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் விழிப்பு நிலை கனவு நிலை ஆள் உறக்க நிலை அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கும் போதுதான் நம்ம இந்த உயரிய பரிமாணத்துக்குள்ளேயே பயணிக்க முடியும்ங்கிறத மீண்டும் மீண்டும் சுட்டி இப்ப இந்த விழிப்பு மற்றும் கனவு நிலை அனுபவங்களுக்கு மாறாக உள்ள ஆழ்ந்த உறக்க நிலை இருக்கு பாருங்க அது எதையுமே பிரித்தறிய முடியாத ஒரு பொது அனுபவம்னு சொல்றது சாஸ்திரம் அந்த பொது அனுபவம்ங்கிறது என்ன இங்க விழிப்பு நிலையும் கிடையாது கனவு நிலையும் கிடையாது விழிப்பு நிலையில பிரபஞ்சமாக இந்த மனசு இருக்கு கனவு நிலையில் கற்பனை உலகத்தை உண்டாக்கிக்கிட்டா அதுலேயும் இந்த மனசு நின்று நின்றுட்டு இருக்கு ஆனால் ஆள் உறக்க நிலையில் அந்த மனசை இல்லாமல் போயிடுது அப்படி இல்லாமல் போகும்போது அது எதையுமே பிரித்தெறிய முடியாது இது பிரபஞ்சம் இது நான் அவன் அம் அங்கே இருக்கான் இவன் இங்கே இருக்கான்னு எதையுமே தெரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டு இருக்குல்ல அந்த நிலைப்பாடு உண்மையிலே ஒரு பிரம்ம நிலைப்பாடாக இருந்தால் கூட ஆனால் தன்னை அறிய முடியாத நிலையில் மனம் அங்கே ஒடுங்கி நிற்கிறத அந்த ஆள் உறக்க அனுபவத்தை எதோடு நம்ம சேர்த்துன்னா நம்ம அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்திரகரிய பாடலுக்கு பொருள் புரியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெல்ல தெளிவாக இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த ஆள் உறக்க அனுபவம் ஆன்மாவுடன் மனம் ஒருங்கிணைந்து நிலையே என்றாலும் கூட அப்போ அந்த மனம் தன்னை அறிய முடியாமல் இருக்குது அந்த அவ்யக்த நிலையில விதையாக இந்த மனம் வந்து ஒழுங்கி நிற்குது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் அப்போ மனம் விழிப்பு நிலையில தன் அறியாமைய நிலையை கடந்து அந்த மூல பிரகிருடன் பொருந்தி எல்லாமாக தன்னை அறிவது தான் இங்க துரியம்னு சொல்லப்படுது இப்போ நம்ம உடல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு சக்கரமா மேலே ஏறி துரியங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வரணும் அதுக்கு நம்ம ஏதோ யோகா பண்ணணும் பயிற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே என்ன பண்ணணும்னா மனம் பயணிக்கிற பாதைகளை அப்படி சுட்டி காட்டப்படுது இது வந்து நம்ம குண்டலி சக்தியை மேலே ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்க தவிர அந்த உருவகத்தை உண்மைன்னு நம்பி அந்த பரிபாஷைகள்னால நல்ல பல பேர் பல பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இங்கே உண்மையிலே எது பயணிக்கணும் மனசு தான் பயணிக்கணும் கீழ்நிலையிலிருந்து ஒவ்வொரு நிலையாக மேலே வர வேண்டிய நிலைப்பாடு மனதிற்கு தான் இருக்கு அப்ப அப்படி கடந்த நிலை மனம் வந்து ஒவ்வொரு படிநிலையாக கடந்து அந்த மூலப்பிரகிருதிங்கிற விஷயம் எது அது நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் இந்த பிரகிருதி வெளிப்பட்டது இயற்கை வெளிப்பட்டது அந்த இயற்கையிலிருந்து ஒரு அறிவு மகத் வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது கீழே வந்து மூன்று குணங்களாக விரியுதுன்னு பார்த்தோம் இது மகத் பாடத்திட்டங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ கீழே இருந்து மூன்று நிலைகள்ல சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் கடந்து அந்த தூய அறிவாக துரியத்துக்குள்ள வந்து நம்ம நுழையும் போது மூலப்பிரகிருதி எல்லாம் தன்னை நானாகவே அறிகின்ற ஒரு நிலை நமக்கு உண்டாகிடுது அதுதான் இங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாம் நானே என்று தன்னை அறிகின்ற அந்த துரிய நிலை தான் இங்கே வந்து சக்தி நிலையின் சொல்லப்படுது ஈஸ்வர நிலைன்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ மூலாதாரம் கீழே இருக்கிறது நாதம் நாதம்னா என்ன ஓம்காரம் மேல துரிய நிலையில இருக்கக்கூடியது பிந்து அது வந்து சக்தி கீழே இருக்கிறது வந்து ஓம்காரத்தில் இருக்கக்கூடியது சிவம் மேல இருக்கிறது சக்தி அப்போ அந்த சக்திக்கு போகாம அந்த துரிய நிலையை தெரிஞ்சிக்காம சிவம் தன்னை அறிந்து கொள்ளவே முடியாதுங்கிறது தான் இங்க நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய இந்த விஷயம் ஏன்னா இப்போ பிரக்னை உணர்வு பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சக்தியின் வாயிலாக தன்னை வெளிப்படுத்தி தன்னை உயர்நிலைக்கு கொண்டு போனா மட்டும்தான் நான் இருக்கிறேனுங்கிறது தன்னை அறிந்து கொள்ளும் அந்த நிலைப்பாடு தான் இந்த உடல்ல நடக்குது அந்த ப்ராசஸ் தான் இந்த நடந்துகிட்டு இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலைக்கு பயணம் பண்ணி பயணம் பண்ணி அந்த உயரிய நிலையாகிய துரியங்கிற நிலைக்கு எப்போ வருதோ அது மூலப்பிரகிருதியோட பொருந்தி எல்லாமாக தன்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது அதைத்தான் நம்ம ஈஸ்வரன் பிரபஞ்ச மனம் அல்லது மாயை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட் தெரியாம நீங்க அந்த பிரக்னைய புடிக்க முடியாது ஏன்னா இது பயணம் பண்ணக்கூடிய பாதை அதாவது பிரக்னை வந்து கீழே இறங்கிடுச்சு எப்படி இறங்கியது ஆகாய தத்துவத்திலிருந்து கீழே நிலங்குற நிலைப்பாட்டுக்குள்ள இறங்கிடுச்சு பஞ்சபூதங்களோட அடிப்படையில ஜனப்பொருள் நிலைக்கு வந்திருக்கு அப்ப அந்த ஜடப்பொருள் நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் பயணித்து மீண்டும் அந்த ஆகாய தத்துவத்துக்குள்ள அதை நுழையணும் அந்த ஆகாய தத்துவக்குள்ள நுழையக்கூடிய அந்த சூட்சமா ஆகாயம் இருக்கு பாருங்க அந்த தூய அறிவு அது எதுலையுமே வர்றதில்ல அதனுடைய ஸ்தூல விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்தூல விஷயங்கள் தான் இந்த பஞ்சபூத உடலாகவும் இந்த ஒலிங்கிற ஒரு உருவமாகவும் மாறுகின்றது சக்தின்னு வரும்போது அது ஒளி அந்த ஒலிங்கிறது என்ன லைட்டு அந்த லைட்டுங்கிறது ஒரு உருவம் கண்ணுக்கு தெரிகிறது இப்ப நாதம்ங்கிறது என்ன ஒரு சவுண்டு அது வந்து காதல கேட்கப்படுது அப்ப அது ஓம்காரம் அப்ப இங்க ஒளியும் ஒளியும் இணைந்த இந்த இயக்கம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மொத்த உடலே பிரபஞ்ச உடலாக இருக்கிறது அப்படிங்கறத சூட்சமமாக சித்தர்கள் பரிபாஷையில சொல்லி வச்சிருக்காங்க அப்ப நம்ம இந்த பிரபஞ்ச உடல உடனே நம்ம குழப்பிக்க கூடாது ஏதோ மேல சூரியன் சந்திரன் தான் என்னுடைய உடல் போல் இருக்குன்ட்டு அந்த இந்த அண்டத்தில் இருக்கிற அத்தனை விஷயம் இந்த பிண்டத்துல இருக்கிறதுனால இப்ப நானே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு சந்தேகம் நமக்கு தேவையே இல்லை ஏன்னா நானே மொத்த சுரூபமாக விராட் சுரூபமாக இந்த பிரபஞ்ச மனமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக நம்ம எப்ப மாறுறோமோ அப்பதான் நமக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிறது புரிய வரும் அதாவது ஈஸ்வர உடலை தான் இந்த உலகையே நம்ம வந்து அண்டம்னு சொல்றோம் அதாவது இந்த உலகம் என்பது நம் வாழ்ற இந்த பூமி மட்டும் இல்லை இது போன்ற பல கோள்களை உள்ளடக்கி இந்த மொத்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட இந்த அண்டத்துல இறைவன் எப்படி இருக்கான் யாதுமாகி பிரக்னையாக ஒளி வீசி கொண்டிருக்கின்றான் உடல்ல எல்லா இடத்திலையும் நீக்க மரம் இருக்கிற யாதுமாகி எப்படி வெளிப்பட்டு அறிவாக ஒரு தூய அறிவாக இருந்துகிட்டு இருக்குற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் மீண்டும் மீண்டும் அந்த மனதினுடைய அடிப்படையிலேயே அடுத்தடுத்த உடல் எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்ப இந்த பிரக்னையே இந்த தூய அறிவை எல்லாமே அந்த இறைவனை தான் இறைவன் சொல்றோம் அவர்தான் பிரம்ம அப்படிப்பட்ட ரக்னை தான் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு அது தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த லீலா வினோதங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுல உங்க உடல் என்னுடைய உடல் எல்லாம் அதனுடைய கருவிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கடந்த பாடத்துல அப்ப இப்படிப்பட்ட கருவியாகிய இந்த உடலை வச்சுதான் அந்த கடவுள் தன்மைக்குள்ள நம்ம நுழைய முடியும் இந்த உடல் கடந்து நம்ம கடவுள் தன்மைக்குள்ள போகிறதுங்கிறதுக்கு ஒரு கருவிதான் இந்த உடலுங்கிறதையும் கட்டாயம் நம்ம விட்டுடக்கூடாது ஏன்னா வேதாந்த பாடத்துல படிச்சுட்டு இந்த உடல் உண்மை இல்லை இந்த பிரபஞ்சம் உண்மையில் நம்ம உதறனோம்னா நம்ம அந்த உயரிய ஆன்ம ஞானத்தையோ உயரிய பிர பிர பிரையோ நம்ம கொஞ்ச கூட அனுபவமாக்க முடியாதுங்கிறது மீண்டும் ஒரு நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தினேன் இப்போ அடுத்தது இந்த மகத்தான பரிணாம வளர்ச்சியில் உயர்ந்துக்கிட்டே வர்ற இந்த மனம் இருக்குது பாருங்க அது வந்து நம்ம வேதாந்த பாடங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த புராண கதைகளில் முப்புறம் எரித்த சிவன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கதையில் என்ன சொல்லுவாங்கன்னா மூன்று கோட்டை இருக்குது அது வந்து இரும்பு கோட்டை வெள்ளிக்கோட்டை பொன் கோட்டை அப்படின்னு மூன்று கோட்டை இருக்குது இந்த மூன்று கோட்டைகள் ஆகிய மூன்று அறற்கர்களை அழிக்கிறதுக்கு தான் முப்புறம் எரித்த சிவங்கிற கதைகள் அங்க கூறப்படுது இதனுடைய தாற்பரியம் என்ன இந்த கதையினுடைய தாற்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனதுல வந்து மூன்று குணாதிசயங்கள் இருக்கு என்னென்ன குணாதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னா தாமசம் ராஜசம் மற்றும் சத்துவம் அப்படிங்கிற மூன்று குணம் அப்ப இந்த கீழ்நிலையான தாமசம் அடுத்த உயர்நிலையான ராஜசம் அதுக்கும் அடுத்த மேல்நிலையாகிய மூன்று குணங்களை அடிப்படையாக வச்சுதான் இரும்பு கோட்டை வெள்ளிக்கோட்டை பொன் கோட்டை அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல புராணத்தில் இந்த கதை சொல்லப்படுகிறது இப்போ இந்த கதையினுடைய சாராம்சம் என்னன்னா இந்த மூன்று கோட்டைகளையும் ஈஸ்வரன் அளிக்கும் என்ன நடக்கும் இந்த மூன்று கோட்டையும் இல்லாத ஒரு நிலைப்பாடு வரும் இல்லையா அதுதான் நம்ம இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா குணாதீத நிலைன்னு சொல்லுது இந்த மூன்று குணங்களையும் கடந்த நிலை குணாதீத நிலை அப்படின்னு தெல்ல தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த குணாதீத நிலைக்கு மனம் உயரணும்னா நம்ம என்ன செய்யணும் சத்துவ குணத்தை கொண்ட ஈஸ்வரர் தன்மைக்கு நம்ம முதல்ல ட்ராவல் பண்ணணும் நான் தான் இந்த ஈஸ்வரனாக இருக்கிறேன் இந்த மொத்த பிரபஞ்சமும் நானாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் இந்த மனதுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் இது பிரபஞ்ச மனமாக மாறி விராட் சுவரபமாக மாறி இந்த மொத்த அண்டத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் எனக்குள்ளேயே பிண்டத்தில் இருக்குது அது ஒவ்வொரு பாதையாக சுரப்பிகளாக என்னுடம்புல இயங்கிட்டு இருக்கு ஹார்ட்வேராக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம நவீன சயின்ஸோட கம்பேர் பண்ணி இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்ப அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் அதாவது இந்த உடலுடைய ஒவ்வொரு சுரப்பிகளும் நம்மளை அந்த உயர்நிலைக்கு தூக்கிட்டு போய் பிட்டு பீணியங்கிற சுரப்பி மூலமாகத்தான் நம்மளை நமக்கு காட்டி கொடுக்க போகுது அது அதுக்குண்டான சரியான கருவிதான் இந்த ஹார்ட்வேர் அப்போ அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன அடுத்த நிலைக்கு போக போறோம் அப்படின்னு பார்த்தா இப்ப இந்த ஈஸ்வர நிலை அப்படின்னு நம்ம இது வரைக்கும் படிச்ச பாடத்தின்படி அது என்ன நிலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரபட்சமற்ற நிலை பாரபட்சமற்ற நிலைன்னா என்ன எனக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை எல்லாமே என்னுடைய சொரூபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்க நான் எதை விருக்குறது எதை விருப்புறதுன்னு ஒண்ணுமே இல்லை இதுதான் வல்லற்பெருமான் சொல்றாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா அவர் எந்த நிலையில் இருந்திருப்பாருன்னு நம்ம இங்க யோசிக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண பயிரை கூட தன்னாகவே க ஒரு ஞானிக்கு தான் அந்த பயிர் வாடுறதை பார்த்து வருத்தம் வரும் ஏன்னா நம்மள சாதாரண கண்ணா இடத்துல ஒரு பயிரை பார்த்தோம்னா எப்படி தெரியும் அது பயிர் இப்ப நான் வேறு அது வேறு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி நமக்குள்ள இருக்கிற அந்த பயிரினுடைய வாட்டை நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி விடாது ஏன்னா மனம் வந்து பப்பும் அடையாத நிலை அது எப்போ மனம் அந்த உயரிய பிரபஞ்ச நிலைக்கு உயருதோ பிரபஞ்ச மனமாக மாறுதோ இந்த மொத்த உடலும் என்னுடைய உடல் தான் புரிஞ்சுக்குதோ அப்போ இங்கே ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அன்பு தானாகவே பிறக்கும் அந்த அகிம்சை தானாகவே வளரும் எந்த உயிரினும் நம்ம இம்சை பண்ண மனசு வராது அப்போ நம்ம அகிம்சாவில இருப்போம் அப்போ அந்த உயரிய நிலையை தான் வளரா அனுபவப்பட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடம் முடிஞ்சது அப்போ இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இப்போ சாஸ்திரம் சொல்ல மூன்று குணங்களை கடந்து குணாதித நிலைக்கு நம்ம வரணும் இப்ப இது வந்து புராணத்தில் சொல்லப்பட்ட முப்புறம் எரித்த சிவன் அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி இப்போ சொன்னேன் அடுத்தது சாஸ்திரம் உண்மையிலேயே முப்புறம் என்கிற மூன்று நிலைகளை பத்தி தெளிவுபடுத்துது இப்போ முப்புறம்ங்கிற மூன்று நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலை வந்து சதாசிவ நிலையை நம்ம அடையணும் சதாசிவ நிலை அடைதல் இரண்டாவது சிவஞானம் பெறுதல் மூன்றாவது நிலை வந்து பரமபத இதுதான் நமக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய மூணு பாத்து இப்ப இந்த மூன்று பாத்துல ஃபர்ஸ்டு இப்ப நம்ம சாதாரண மனிதனாக இருக்கிறோம் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கிறோம் மனம்ங்கிற ஒரு விஷயத்தை சிக்கிக்கிட்டு அக்ஞானியா நம்ம இருக்கிறோம் இப்ப நம்ம எப்போ சதாசிவ நிலையை அடைய முடியும் இப்ப சதாசிவம்னா யாரு அது பஸ்ட்டு தெரியணும் இல்ல இப்ப சதாசிவங்கிறது திருமந்திரம் அழகா விளக்கம் கொடுக்குது தான் கூறு சதாசிவன் எம் இறை வான் கூறு மருவியும் அங்குளான் கோணொரு கூறுடல் உள்ளின்றுுயிர்கின்ற தானுரு கூறு சலமயமானே அப்படின்னு சொல்லுது திருமந்திரம் இந்த பாடல மீண்டும் மட்டும் சொல்றேன் தானூரு கூறு சதாசிவன் எம் கிரை வானொரு கூறு மருவியும் அங்குளான் கோணொரு கூருடல் உள்ளின்றுயிர்க்கின்ற தானொரு கூறு சலமயனாமே அப்படின்னு திருமந்திரம் தெல்ல தெளிவாக சொல்லுது அப்ப என்ன தானூரு கூறு சதாசிவன் எம் கிரை அப்படின்னா இறைவன் அப்படிங்கிற அவன் எப்படி இருக்கிறான் வானொரு கூராக வானம் ஆகாயமாக மருவி நிக்கிறான் ஆனா அவன் தன்னை தானொரு கூறாக பிரிச்சுக்கிறான் எப்படி பிரிச்சுக்கிறான் சிவம் சக்தி என்ற இரண்டாக பிரித்துக்கொள்கிறான் தானொரு கூறு சக்தி சிவம் என்ற தானொரு கூறாக இரண்டும் சேர்ந்ததுதான் இங்க சதா சிவம்னு திருமந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்போ இப்ப நம்ம முப்புறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா முதல்ல நம்ம சதா நிலையை அடையணும் சாஸ்திரம் சுட்டி இதெல்லாம் சூட்ச விஷயங்கள் நான் இங்க உங்களோட பகிர்ந்துட்டு ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு இந்த உடலே உண்மை இல்லைங்கிற இவர் போய் பிரபஞ்ச உடலை என்னுடைய உடல் சொல்ல சொல்றாரு அப்படின்னா இந்த பிரபஞ்ச உடலராக யார் இருக்கிறேன் நானே அண்டத்தில் உள்ளது தானே பிண்டத்தில் இருக்கிறது என்னோடக்குள்ளேயே இந்த பிரபஞ்சம் இருக்கிறது நான் பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறதுங்கிற புரிதல் எப்ப மனசுக்கு வருதோ அப்பதான் ஈஸ்வரத்தன்மை வரும் அது இந்த மனசு வேற்றுமையிலேயேதான் இருக்கும் எனக்கு வேறாக ஈஸ்வரன் இருக்கிறான் எனக்கு வேறாக இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற இந்த இருமைகள்லயே இருக்கிற மனம் இந்த உயர்நிலைக்கு ஒரு நாளும் வரவே முடியாது பாடத்திட்டங்களை உள்வாங்கி தன்னை பக்குவமாக புரிந்து கொள்ளுகின்ற மனதான் அந்த உயர்நிலைக்கு வர முடியும் அதுக்காக இந்த டிராவலிங் பார்த்து நான் உங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் வேற எந்த அடிப்படையிலையும் நீங்க மனசை வந்து பக்குவமாக்கி அந்த பரிபூரண சச்சிதானந்தமாக மாற முடியாதுங்கறத சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ அழகா திருமந்திரம் சுட்டி காட்டுது முதல் நிலை சதாசிவநிலை அடைதல் சதாசிவன் அழகிறது சிவனும் சக்தியும் என்னுடைய கூறுதான் அப்படின்னு எப்ப தெரியுதோ அது சதா சிவநிலை அப்போ இங்க சக்தி சிவனிலிருந்து பிரிக்க முடியாது அப்போ இந்த பிரபஞ்சத்தை என்னுடைய உடலிலிருந்து பிரிக்க முடியாது ஏனென்றால் அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்கிறது பஞ்சபூதங்களும் அண்டத்தில் இருக்கிற மாதிரி இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கு அதுதான் சக்கரங்களாக இருக்கு சுரப்பிகளாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சயின்ஸ் படி அதுக்கு பேரு சுரப்பிகள் சாஸ்திரம் படி அதுக்கு பேரு சக்கரங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை சுரப்பிகள்ல வந்து நம்ம சயின்ஸ் படி ரொம்ப பெரிய டெப்தில் போக நம்ம முக்கியமான சுரப்பியை பார்க்க போறோம் அப்போ அடுத்த இதே பாடலை சொல்லுது வானொரு கூறு மறியும் அங்குலான் மருவினா இப்ப வானாகவும் அல்லது வெட்ட அவனே மருவி நிற்கிறான் இறைவனே வெட்ட இந்த வானமாகவும் மருவி நிற்கிறான் கோணொரு கூறுடல் உள் நின்றுயிர்கின்ற கோணொரு கூறுடல் அப்போ பல கோணங்களில் இந்த உடல்களை எடுக்கிறான் தனித்தனி உடலாக மாறி அதனுள்ள எப்படி நிற்கிறான் உயிராக நின்று அனைத்திலும் சமமாக உரைகின்றான் தானொரு கூறு சலமயனாமே அப்போ ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் அதே இறைத்தன்மை அதே அறிவு அதே பிரக்னை என்னவா மாறி இருக்கு உயிராக நின்று எல்லாத்திலையும் சமமாக உறைந்து நிற்கின்றதுங்கிறத திருமந்திரம் தெல்ல தெளிவாக இங்க நிரூபிக்குது இப்போ நான் எந்த ஒரு கருத்தையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இங்க தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க இது எல்லாமே வந்து சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலையும் மகான்கள் எழுதிய மகத்துவமான இந்த பாடல்களையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த பாடங்களை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நீங்க எத்தனையோ பிறவிகள் செய்த புண்ணியம் சொல்லணும்னா இந்த மனம் வந்து பக்குவத்த நிலைக்கு அடையணும் அப்படின்னா அந்த பணிவும் அந்த அன்பும் அது கிட்ட இருந்திருக்கும் அப்போ இந்த மாதிரி பாதையெல்லாம் பயணிக்க முடியும் இல்லைன்னா இது வரவே முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயரிய நிலைக்கு இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸ்வர நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் ஏன்னா இங்கே நான் தனித்த மனமல்ல இந்த ஈஸ்வர மனமாக பிரபஞ்ச மனமாக இருக்கிறேன் இங்கே பார்க்கும் இடமெங்கும் நீக்க மரம் இருந்திருக்கிற இந்த எல்லா உடல்களும் என்னுடைய உடல் அது அணுக்களில் அணுவாகவும் இருக்குது அகண்டமாகவும் இருக்கு அப்படிப்பட்ட என்னுடைய உடலுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் எனக்கு இல்லை அப்போ நான் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறேன் இன்னொரு உடல்ல கஷ்டம் வந்தாலும் எனக்கு கஷ்டம் வந்த மாதிரி இன்னொரு உடல்ல சந்தோஷம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் வந்த மாதிரி தான் அப்படிங்கிற எனக்குள்ள மனதில் நிறைவாக நிறைந்திருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவாக உணர்வாக உள்ள சிவம் சமமாகிய இந்த உடலிலே உயிராக மனமாக உள்ளதினால்தான் அதை அறிவு பரிமாணத்துக்கு நம்ம உயர்த்துறதுக்காக இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த முயற்சியில நமக்கு கிடைத்த பல்வேறு உடல்கள்ல ஒரு அறிவு தாவரத்துல இருந்து படிப்படியாக நம்ம பயணம் பண்ணி ஆறறிவு மனித உடலுக்குள்ள வந்தாலும் கூட நம்ம ஏன் இன்னும் அந்த உயிரை ஈஸ்வர மனசுக்குள்ள போக முடியல அப்படின்னா அந்த உயிரின் ஆணவ மலம் நம்ம திருமந்திரம் சுட்டி திருமந்திரம் தெல்ல தெளிவாக உயிரின ஆணவ மலத்தை இப்போ நம்ம இந்த ஆணவ மலத்தை கடந்து அந்த அறிவு நிலைக்கு உயரணும்னா அந்த முப்புறம் ஆகிய மூன்று நிலைகளில் முதல் நிலையாகிய சதாசிவ நிலையை நம்ம அடந்தாகணும் அப்போ அந்த சதாசிவநிலையை நம்ம அடைஞ்ச பிறகு தான் நமக்கு சிவஞானம்னா என்னன்னு தெரியும் ஏன்னா ரெண்டாவது நிலை சிவஞானம் பெறுதல் மூன்றாவது பரமபத மாதல் அப்போ எப்போ அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ளே வரீங்களோ அப்போ இந்த மொத்த பிரபஞ்சமும் நான் தெரியும் போது இந்த அகண்ட அறிவு உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் இந்த மனம் வந்து அடுத்த படிநிலைக்கு தானாகவே ட்ராவல் பண்ணோம் அதனுடைய உயரிய நிலையை வந்து நீங்கள் அனுபவமாக்க முடியும் உங்களுக்குள்ளே அனுபவமாக்க முடியும் உங்களுக்கு எல்லாம் புரிய வரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் புரிய வரும் அதுதான் சிவஞானம் பெறுதல் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அந்த சிவஞானத்தை நீங்கள் அடையும் போது மட்டும்தான் அந்த பரமபதங்கிற தன்மைக்குள்ளே நுழைய முடியுங்கிற மூன்று முப்பது விஷயங்களை சாஸ்திரம் நீங்கள் சுட்டி காட்டுது அது எப்படி சுட்டி காட்டுதுன்னா அந்த சதா சிவநலையை அடையும் போது நமக்கு ஒரு ஆனந்த உண்டாகும் ஏன்னா எல்லாமே நானே இருக்கிறேங்கிற அந்த ஆனந்த உண்டாகும் அந்த சிவஞானம் பெறுதல்ங்கிறது குருமூர்த்தமாக அதாவது இந்த மனமே வந்து தன்னை உயர்த்தி கொள்வதற்காக அந்த உயரிய பரிமாணத்துல இன்னொரு அறிவுக்குள்ள வந்து தன்னை வெளிப்படுத்திக்கும் அது குருமுகமாகவும் அதுக்கு அடுத்த மூன்றாவது நிலை பரமபதமாதலுங்கிறது எல்லாவற்றையும் கடந்த பரமாகவும் அந்த பிரக்னையே அந்த இறைவனே அந்த ஆன்மாவே விளங்குகிறது அப்படிங்கிறது புரிய வரும் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து முதல் நிலைக்கு அந்த சதாசிவ நிலையை அடையறத ஆனந்த பரம்னு சொல்லுவது சாஸ்திரம் இரண்டாவது சிவஞானம் பெறுவது வந்து குருமூர்த்தமாக பெறுவதை அப்பறம்னு சொல்லுது சாஸ்திரம் மூன்றாவது நிலையாக பரமபதம் அப்படிங்கிறத சிவபரம் அப்படிங்குறது அதுதான் இந்த மூன்று புறம் இந்த மூன்று புறங்களையும் கொண்டதாகத்தான் இந்த பிரக்னை இந்த தூய அறிவு சுத்த அறிவு இருக்கின்றதுங்கிறத நல்ல தெளிவாக அப்ப முதல்ல அந்த அறிவே இறைவனே ஆனந்தமான பரமாக இருந்து கொண்டு அந்த அறிவே குருமூர்த்தியாக வந்து அப்புறம்ங்கிற முறையில் தன்னுக்குத்தானே உபதேசம் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த மூன்றாவது நிலை அதாவது உயரிய நிலையாகிய சிவபரத்தை அடைந்து விடுகிறது என்று சாஸ்திரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இப்படி சாஸ்திரத்தை சாரமாக வச்சுதான் இந்த பாடங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் அடுத்தது ஜென்ரலா ஒவ்வொரு சாதகர்களும் பலவிதமான யோக சாதனைகளும் பயிற்சிகளும் செய்கிறோம் அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்னா நம்ம நம்மளுடைய மோட்டிவ் வந்து அந்த ஆனந்த நிலை அந்த பேரானந்த நிலைக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கறத நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்போ அந்த புரிதல் இல்லாமல் நம்ம ஆனந்த நிலைங்கிறதுக்காக என்ன பண்றோம் மனதை வந்து வெறுமையாக்குறேன் மனதை வந்து தனிமைப்படுத்துறேன் அல்லது மனம் இல்லாமல் செய்யறேன் அல்லது மனதை ஒடுக்குறேங்கிற பயிற்சிகள் எல்லாம் செய்யும் இந்த சாதனைகள் என்ன பண்ணுதுன்னா நம்ம சமநிலைக்கு நம்ம போக முடியாம தடுத்து இந்த சாதனைகளை வந்து நமக்கு தடையாக மாறி நமக்குள்ள மனப்பிரல்வை உண்டு பண்ணி விட்டுடும் என புரிதல் இல்லாமல் நீங்கள் செய்கிற பயிற்சிகள் வந்து மனதை வந்து பிறல்பு நிலைக்கு அதாவது மனநோயாளியாக மாற்றிக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம தேவையற்ற பயிற்சிகள் விடுபட முடியும் ஏன்னா இந்த பயிற்சி வந்து இந்த உடம்புக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள் தேவை மனம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு மனத்துக்குண்டான விஷயங்களை தான் நம்ம கொடுத்தாகணும் அப்போ மனம் வந்து ஒரு பக்குவ நிலையை அடையணும்னா அதுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம கொடுத்தே ஆகணும் அதுதான் இப்போ நம்ம இந்த சாஸ்திரம் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த சமநிலைங்கிறது மனம் எப்போ இப்போ நான் வேறு எதிரில் இருக்கிற இன்னொரு விஷயம் வேறு இல்லை அப்படிங்கிற அந்த உரிமைகளை கடந்து எல்லாவற்றையும் சமமாக பார்க்குது பாருங்க அந்த சமநிலையில தான் நம்ம பயணிக்கணும் அதுக்குண்டான சாதனைகளை தான் நம்ம செய்யணும் அதுக்குண்டான பாடத்திட்டங்களை தான் நம்ம படிக்கணும் அதுதான் இங்கே நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு மனதினுடைய சமநிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் பேரானந்த நிலைக்கு மட்டும் முக்கியம் கொடுத்து நாம முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக மனம் குலைந்து மனப்பிரல்வு உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு இதே சாஸ்திரம் நமக்கு எச்சரிக்கை பண்ணுது அதனாலதான் நிறைய பேர் வந்து ஆன்மீக வழியில பயணிக்கிறவங்க மனநோயாளிகளாகவும் மாறிவிடுகிறார்கள்ங்கிறது நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன் இப்போ இந்த ஆன்மீக வழியில பயணிக்கிற சாதங்கள் வந்து மனநோயாளியாக மாறக்கூடாது அப்படின்னா முதல்ல அவங்க என்ன பண்ணணும் மனம் சமநிலைக்கு வரணும் சமநிலைங்கிறது என்னன்னா இருமைகளற்ற நிலை அந்த இருமைகளற்ற நிலைனா என்ன எனக்கு வேறாக எதுவும் இல்லை நானே எல்லாமே இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் அது வந்து நீங்க உடல் சகுன பிரம்மமாக மாறினாலும் சரி நீங்க உணர்வு நிர்குண பிரம்மமாக மாறினாலும் சரி நீங்க இருப்பது ஒன்றே அவ்வளவுதான் நீங்க அதை பிரிச்சு பார்க்க முடியாது அப்ப எங்க சகுன பிரம்மமும் நிர்குண பிரம்மமும் இருக்கத்தான் செய்யும் இப்ப நிர்குண பிரம்மம் வந்து சகுண பிரம்மமா மாறக்கூடாதுன்னா மாறாம இருக்காது ஏன்னா இங்க ஒளியும் ஒளியும் இருக்காது பிரபஞ்சம் படைக்கப்படும் போது ஒளியும் ஒளியுமே இருக்கு அப்போ இங்க உடல் ஒன்று வந்தாலே இங்கே ஒளியும் ஒளியும் இருந்தாகணும் அப்போ கீழே மூலாதாரத்துல ஓங்கார ஒளி கிளம்பி மேல துரியத்துல ஒளியாக மாறுகிறது அதாவது நாத கலாதி நமோ நமோ அருணகிரிநாதர் சொன்ன அந்த நிலைப்பாடு முடிவுறுது அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது தான் பிரக்னுடைய உயரிய நிலை துரியத்தை கடந்த துரியாதீத நிலைக்குள்ள நம்ம பயணிக்க முடியும் அது ஒரு உயரிய நிலை அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு உண்டான ரகசியம் தான் இப்ப நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்திட்டு இருக்கேன் முதல் சதாசிவ நிலை அடையணும் இரண்டாவது சிவஞானம் பெறணும் மூன்றாவது பரமபதம் ஆகணும் அப்படிங்கறத நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்ப அப்போ இந்த நிலைப்பாட்டுக்கள் நம்ம போனா என்ன நடக்கும் அப்படின்னா அன்பு மலரும் அன்பு தானாகவே நம்ம இடம் மலர்ந்தாகணும் அந்த அன்பு தான் சிவம் அந்த மனதின் இருநிலையில் கடந்து இருமைகள் நிலையில மனதின் சமநிலைக்கு நம்ம எப்போ வரமோ அப்போ நம்மளை அறியாமையே நம்ம அந்த ஈஸ்வர மனமாக மாறிடுவோம் இப்போ தனித்த மனத்திலிருந்து நம்ம இந்த பிரபஞ்ச மனமாக மாறிடுவோம் இந்த உடலை நம்மளை அறியாமையே விராட்டு உடலாக மாறிவிடும் விராட் உடலில் என்ன எல்லாமே நானாக தான் இருக்கிறேன் அந்த உடலில் என்ன தான் அந்த புரிதல் வந்துடும் அப்போ அவருக்கு அடிபட்டா கூட ஐயங்க நம்ம துடிப்போம் எப்போ அந்த தாய் வந்து தனக்கு வேறாக குழந்தையை பார்க்காத போது அந்த குழந்தைக்கு அடிபட்டா எப்படி துடிக்கிறாளோ அந்த துடிப்பு ஒரு மூணாவது மனசு அடிபட்டா கூட நம்மளால் துடிக்க முடியும் ஏன்னா அது மனதனுடைய உயரிய நிலைப்பாடு அதுதான் விராட்டு உடல் அப்போ அந்த உடலில் வந்ததுனால தான் வல்லலரால் அப்படி சொல்ல முடியுது வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன்னு சொல்ல முடிஞ்சுது அப்போ அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட இது தெரியாமல் இதை நான் செய்கிறேன் இது எனது என்னுடைய போன்ற அகங்காரம் அம்ம காலத்தில் வரைக்கும் இந்த மனம் வந்து அறியாமையிலிருந்து விடுபடவே முடியாது அப்போ இந்த மனம் எந்த பாவத்தை நீக்கிக்கணும் அகம்பாவத்தை நீக்கிக்கணும் அகம் நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தை நீக்கினால் மட்டும்தான் அந்த பாவனை மாறினால் மட்டும்தான் இது ஏழாம் அறிவாகிய உயர நிலைக்குள்ள நுழைய முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகின்ற இப்ப இதற்கான சாதனைகள் என்ன இப்ப இந்த சாதனைக்கு சாத்தியம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் பொதுவாக இந்த மொத்த பிரபஞ்ச உடல்ல நான் அப்படின்னு என்னை நான் கருதிக்கொண்டிருக்கிற அறியாமை அகலணும் அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிற ஒரு தனித்த உடல் தான் இந்த மொத்த பிரபஞ்சமாக இருக்கிறது நானே இந்த பிரபஞ்ச மனமாக புரிதல் முதல்ல இந்த மனதுக்கு வரணும் அது இந்த சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டதனால இப்போ நானே இந்த விராட் சுரூபமாக இருக்கிறேன் நானே இந்த பிரபஞ்ச உடலாக இருக்கிறேன் என்னுடைய மனம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுகிறது அப்படிங்கிற சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ நான் தான் எங்கள் விழிப்பு இந்த பிரபஞ்சத்தை படைச்சிக்கிறேன் நான் தூங்கும்போது கனவு வேற ஒரு உலகத்தை படைச்சுக்கிறேன் ஆழ்ந்த உறக்கத்தில் நான் மனதை ஒடுக்கிக்கிறேன் அப்போ இங்கே மூன்று நிலைப்பாடுகளை அவஸ்தா திரயத்துல இந்த மனம் வந்து மூன்று அவஸ்தைகளை அனுபவிக்குது ஆனா இந்த மூன்று அவஸ்தைகளையும் கடந்த நிலைக்கு தான் இந்த மனம் பயணிக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கு அதுக்குதான் இப்ப நம்ம பயணம் பண்ண பாதை தான் இந்த உடலை வச்சியே பயணிக்கணுங்குறத நான் இப்ப சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்ப இந்த உடல்ல தான் இந்த மூன்று அவஸ்திகள் நடக்குது இப்ப இந்த மூன்று அவஸ்தைகள்ல இந்த உடல் வந்து டிராவலிங் பண்ணும்போது மனம் வந்து படிப்படியாக உயர்ந்துகிட்டு இந்த உயரிய ஞானம்ங்கிற இந்த வந்து எந்த நிலைப்பாடுன்னா துரிய நிலை துரிய நிலைங்கிறது இங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்ட் இப்ப அடுத்தது இந்த கிளாண்டு வந்து எங்க இருக்கு நம்ம நெட்ரிக்கன் அதாவது நம்ம மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில் இந்த முன்னாடி பக்கம் இருக்கக்கூடிய ஆறாவது வாசல் தான் இந்த விற்றுவிற்றி இப்போ இன்னொரு வாசல் இருக்குது அது வந்து பீனியல் ஏழாவதுக்கு வாசல் தான் மூன்றாவது கண்ணுங்கிறது இந்த அதை தான் நம்ம சொல்ல வரோம் இந்த மூன்றாவது கண் என்ன பண்ணுதுன்னா மூளையினுடைய நடுப்பக்கத்தில் இருக்குது இது வந்து பீனியல் கிளாண்ட் அப்படின்னு நம்ம ஹார்ட்வேரில் இருக்குது இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ நம்ம இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சாஸ்திர ரீதியாக புரிஞ்சுக்கிறத விட சயின்ஸ் ரீதியாக புரிஞ்சிக்க முயற்சி எடுப்போம் இப்போ நம்ம கிட்ட வந்து கம்ப்யூட்டர் செல்ஃபோன்லாம் உபயோகத்தில் இருக்குது இப்போ இந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அப்படிங்கக்கூடிய கையாளக்கூடிய உபயோகப் பொருட்கள் என்னென்னா ப்ராசஸர் இருக்குது மெமரி இருக்குது அந்த ப்ராசஸர் மெமரி போன்ற மதர் ஃபங்க்ஷனுக்கு தேவையான மின்சக்தியான பேட்டரி இருக்குது செல்ஃபோனில் இப்போ ஒரு செல்ஃபோன் இப்போ நீங்கள் வச்சிகிட்டு இருக்கிற செல்ஃபோன் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் இப்போ நான் வச்சுட்டு இருக்கிற செல்ஃபோன் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் தான் இந்த ப்ராசஸரும் மெமரியும் அதில் இருக்கிற பேட்டரியும் இப்போ உங்கள் கிட்டே ஒரு ஹார்ட்வேர் செல்ஃபோன் இருக்குது எங்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் செல்ஃபோன் இருக்குது இப்போ ரெண்டு பேரும் வெறும் செல்ஃபோனை மட்டும் ஹார்ட்வேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் பேச முடியும்னா நிச்சயமாக முடியாது ஏன்னா அந்த ஹார்ட்வேர்க்கு தேவையான சாஃப்ட்வேர் வேணும் அப்போ அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய ஆப்ஸ் அப்ளிகேஷன் உள்ளே லோட் பண்ணுறோம் நமக்கு தேவையான அப்ளிகேஷன் பூரா லோட் பண்ணுறோம் இப்போ டெலகிராம்னு ஒரு ஆப்ஸ் போடுறோம் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஸ் போடுறோம் இது மாதிரி நமக்கு தேவையான அப்ளிகேஷனை உள்ளே லோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் மூலமாக இந்த செல்ஃபோனை நம்ம கையாள்றோம் இப்போ என்ன எங்கள் ஒரு பியூட்டினா இப்போ இந்த ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்டில் ஒரு ப்ராசஸர் இருக்குது ஒரு மெமரி இருக்குது அதுக்குண்டான எனர்ஜி மின்சக்தி வந்து பேட்டரி இருக்குது ஆனால் அது மட்டும் இருந்தால் இந்த செல்போன் ஃபங்க்ஷன் ஆகாது அப்போ அதுக்குண்டான அப்ளிகேஷன்லாம் லோட் பண்ண பிறகு இந்த செல்போன் ஃபங்க்ஷன் ஆகிடுது சாஃப்ட்வேர் மூலமாக ஃபங்க்ஷன் ஆயிடுது ரெண்டுமே இருந்ததுனால இந்த செல்ஃபோன் ஃபங்க்ஷன் ஆகுது என்ன பர்பஸ்க்காக இந்த செல்ஃபோன் இருக்குது என்னுடைய பயன்பாட்டுக்காக இருக்குது நான் தான் இந்த செல்போனை கண்டுபிடிச்சேன் நான் தான் இந்த செல்போனை உபயோகப்படுத்துறேன் ஏன்னா இந்த செல்போனை கண்டுபிடித்தோம் யார் மனிதன்தான் இப்போ மனிதன்தான் இந்த செல்ஃபோனை கண்டுபிடித்து மனிதன்தான் இந்த செல்ஃபோனை உபயோகப்படுத்துகிறோம் அப்போ என்னுடைய பர்பஸ் என்ன கம்யூனிகேஷன் பர்பஸ் நீங்கள் எங்கேயோ வெளிநாட்டில் அமெரிக்காவில் இருக்கலாம் லண்டனில் இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் நான் எங்கேயோ ஒரு இடத்துல கோயம்புத்தூர்லையோ அல்லது ரஷ்யாவிலேயோ இருக்கலாம் அப்போ நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட்வேர் நம்ம இந்த சாஃப்ட்வேர் இருக்கிற ஒரு உபகரணம் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ சிக்னல் என்னவோ எல்லா இடத்துலையும் இருக்குது ரஷ்யாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது இந்தியாவில் இருக்குது ஆனா இந்த சிக்னல் கிடைக்கணும்னா இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒரு கையில இருக்கணும் அப்போ இது நடக்கும் அப்போ இந்த சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் எப்படி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற மனிதன்கிட்ட சிக்னல் கம்யூனிகேஷன் நடக்குதோ இதை அப்படியே நீங்க நம்ம உடம்புல அப்ளை பண்ணுங்க இப்போ உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா புலன்கள் மூளை அப்புறம் உயிர் சக்தி உயிர் சக்தி தான் எங்கள் பேட்ரி இப்போ இந்த மூன்று நம்ம கிட்ட இந்த உடம்புல இருக்கு புலன் இருக்குது கண் காது மூக்குங்கிற விஷயங்கள் மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குது அதுக்குன்னான அப்ளிகேஷன் வந்து மூளை மனம் அப்படிங்கிற சமாச்சாரம் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் அதே மாதிரி அதை இயங்குறதுக்கு ஒரு உயிர் சக்தி இருக்குது இப்போ இந்த உயிர் சக்தி தான் இந்த உடம்புலுடைய ஹார்ட்வேர் அதாவது என்னென்ன ஹார்ட்வேர் இருக்குது அவங்கக்கிட்ட புலன்கள் இருக்குது மூளைங்கிற விஷயம் இருக்குது இந்த இதை இயங்குறதுக்குன்னான உயிர் சக்திங்கிறது எப்படி தெரியுமா கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொல்லாதீங்க உயிரை உயிர்ங்கிறது என்னென்னா உணவு தான் நீங்கள் சாப்பாடு உயிராக மாறிடுது உயிர் சக்தியாக மாறிடுது சாப்பாட்டை நிறுத்தி பாருங்கள் உயிர் போயிடும் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் விட்டு பாருங்கள் சாப்பாடு பாப்போம். 15-15 இந்த இந்த இந்த தானாவே உயிர் உயிரோடு பார்ப்போம் முயற்சிக்கிறேன் இந்த மைண்டு சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால தான் இந்த ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ மைண்ட் இல்லாமல் இந்த ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன் ஆகுமானா எப்படி ஆகும் இப்போ கோம ஸ்டேஜில் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் ஹார்ட்வேர் நல்லா தான் இருக்கு சாஃப்ட்வேர் இல்லையே மைண்ட் இல்லை அப்போ அவனால் நான் யாரும் தெரிஞ்சிக்க முடியாது தனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அடிபட்டுருச்சு மூளையில் அப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அந்த நிலைப்பாட்டில் அவன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது அது செல்போன்ல சாப்ட்வேர் இல்லைன்னா செல்போனுக்கு தன்னை இயக்க முடியாது அப்ப அது மாதிரி இந்த மனித உடல்ங்கிறது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ல செய்யப்பட்ட விஷயம் இப்ப செல்போனுங்கிற ஹார்ட்வேர் சாப்ட்வேரை மனிதனாகிய நான் பயன்படுத்துகிறேன் அது இந்த உடலாகிய ஹார்ட்வேர் சாப்ட்வேரை பிரக்னை பயன்படுத்துகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஈஸி அதாவது ரொம்ப எளிமையா சொல்றேன் உங்களுக்கு புரியற மாதிரி பிரக்னை தான் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மூலமாக இயக்கிட்டு இருக்கேன் எப்படி மனிதன் செல்ஃபோன் மூலம் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இயக்கிட்டு இந்த வேலையை பிரஜனை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட பிரக்னையுடைய நோக்கம் என்ன இப்போ நான் வந்து என்ன பர்பஸ்க்காக இந்த ஹார்ட்வேரை கண்டுபிடிச்சேன் சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சேன் கம்யூனிகேஷன் பர்பஸ்ஸு நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க நான் இந்தியாவில் இருக்கேன் நான் ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்காக ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ் இந்த கம்யூனிகேஷன் பர்பஸில் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது ரொம்ப சூட்சமான ரகசியம் இருக்குதில்ல என்ன தெரியுமா கால தேசம் இப்ப நீங்க அமெரிக்காவில் டைம் வேற இந்தியாவில் எனக்கு டைம் மாறுது நான் இந்தியாவில் இருக்கிறேன் இந்த கால தேசத்தை கடந்து கம்யூனிகேட் ஆஃப் செகண்ட் பிரசன்ஸ்ல கம்யூனிகேட் பண்றோம் இப்ப நான் இங்கிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க அமெரிக்காவிலிருந்து கேட்டுங்க எப்படி நடக்குது இல்ல இந்த டெக்னாலஜி மனித அறிவுக்குள்ள நமக்கிட்டேயே நடக்கும்போது இதை விட உயரிய டெக்னாலஜி பிரக்னை கிட்ட இருக்குமா இருக்காதான் யோசனை பண்ணி பாருங்க அப்ப அப்படிப்பட்ட பிரக்னை என்ன பர்பஸ்க்காக இந்த ஹார்ட்வேரை பயன்படுத்துது இந்த உடல்களை பயன்படுத்துது இந்த மனம் சாஃப்ட்வேரை பயன்படுத்துது தன்னை தான் அறிவதற்காக தன்னுடைய கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நான் என்ன நிலையில் இருக்கிறேன்னு தன்னை தெரிந்து கொள்வதற்காக இப்ப மீண்டும் யோக சாஸ்திரத்துக்குள்ள வாங்க இந்த உடம்புல ஆறு சக்கரங்கள் இருக்கு மூலாதாரம் மணிப்புறகம் சுவாதிஸ்தானம் அப்படின்னு ஒவ்வொரு சக்கரங்களாம் நம்ம கடக்குறோம் துரியத்துக்கு வந்துடுறோம் இப்போ துரியங்கிற நிலை வந்து சக்தி நிலை ஒளிநிலை ஒளி உடல் நிலை கீழே ஓங்கார நிலை மூலாதாரம் ஓம்கார நிலை அது வந்து நாதம் மேலே இருக்கிற ஒளிநிலை வந்து பிந்து இப்போ நாத பிந்து கலாதி நமோ நமோன்னு அருணகிரிநாதனுடைய திருப்புகளில் தெளிவாக சொல்றார் இந்த உடல்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நீ அந்த உணர்வை பிடிக்கவே முடியாது இந்த உடல் உடலை நீ உதாசீனம் செய்து நீ அந்த உணர்வை அறிந்து கொள்ள முடியாதுங்கிறத ஆணித்தரமாக ஞானிகளும் மகான்களும் நமக்கு எடுத்து சொல்றாங்க ஆனால் இந்த வேதாந்த பாடம் என்ன சொல்லுது இந்த உடம்பை விட்டுடு இந்த பிரக்னை பிரபஞ்சத்தை விட்டுடு பிரக்னை மட்டும்தான் உண்மைன்னு சொல்லும் நம்ம எவ்வளவு ஒரு புரிதல் இல்லாம இந்த உடம்பு நம்ம நோய் வந்தாலும் பரவாயில்ல என்னானாலும் சரின்னு சொல்லி அலட்சியமாக பண்ணும்போது நம்ம பல பேர் இதை புரிஞ்சிக்காமே இறந்து போயிடுறாங்க நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாமே இந்த உடம்புங்கிற ஒரு கருவியை கையாள தெரியாம இறந்து போயிடுறாங்க இந்த திருமணம் அழகா சொல்றாரு உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்போ உடம்புல நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ இதுல இருந்து என்ன புரியணும் இந்த ஹார்ட்வேர் சாப்ட்வேர் சரியாக இருந்தால் மட்டும்தான் எப்படி என்னுடைய கம்யூனிகேஷன் பர்பஸ் செல்போன் மூலமாக சாத்தியமாகுதோ அதுபோல இந்த உடலும் மனமும் நன்றாக இருந்தால்தான் அந்த உயரிய பிரகனையை அந்த பிரக்னை அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த தூய் அறிவு சுத்து அறிவு தன்னை அறிந்து கொள்ள வைத்துக் கொள்கின்றிருக்கிறது அப்படின்னு இப்போ செல்போனுடைய பர்பஸ் நீங்கள் எதுக்காக வச்சுட்டு இருக்கீங்கன்னா கம்யூனிகேஷன் பர்பஸ் எத்தனையோ செல்போன் இருக்கு அவங்கவுங்க பல நேரம் நம்ம தொடர்பு கொள்கிறோம் அது மாதிரி பிரக்ன எத்தனையோ உடல்கள் மூலமாக தன்னை தொடர்பு கொண்டுகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ ஈஸியாக புரிஞ்சுருக்கோம் இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு உயரிய ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரமிச்சிருக்கோம் அப்போ இதுதான் இங்கே அற்புதமான விஷயத்த சயின்ஸ் எடுத்து சொல்லுது இந்த பீனியல் சுரப்பிங்கிறது என்ன தெரியுமா மெலட்டானியன் அப்படிங்கிற ஒரு திரவத்தை இந்த பீனியல் சுரப்பியை சுரக்குது சயின்ஸ் சொல்லுது அந்த சுரப்பியினுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த பாடிக்கு நம்மை தூங்க செய்வதற்காகவும் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை உணர்வதற்காகவும் தான் இந்த மெலட்டானின் சுரப்பியை நம்ம உடம்புல சுரந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சுரப்பிய வந்து சயின்ஸ் என்ன தெரியுமா மனித உடலில் உள்ள ஆன்மாவின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு உயரிய சுரப்பி நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் அரிதறிது மானிடராய் பிறத்தில் அரிதன்னு சாஸ்திரம் சுற்றி காட்டுது ஏன்னா வேற எந்த உடலுக்குள்ளேயும் இந்த பீனியல் சுரப்பி கிடையாது ஒரு மிருகத்துக்கெல்லாம் இது கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் இது இருக்கு அப்போ அந்த சுரப்பியின் மூலமாகத்தான் நம்ம அந்த உயரிய ஞானத்தை அடைகிறோம் அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவமாக்க முடியும் இல்லைன்னா இந்த உடல் நிலையில நீங்க எதாவது தெரிஞ்சுக்க முடியும் ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது தூய் அறிவுன்னு ஒண்ணு இருக்குறது யாருக்கு தெரியும் மனித உடல்ல வந்து நமக்குத்தான் தெரியும் ஒரு மாடை கூப்பிட்டா ஒரு ஆடை கூப்பிட்டா தூய் அறிவு தெரியுமானா அப்படி ஒரு அறிவானா தெரியவே தெரியாது அதுக்கே முன்ன அறிவு இருக்கான்னு தெரியாது அப்போ எவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள நம்ம வந்துகிட்டு எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நான் திருப்பி திருப்பி உங்களை சுட்டி காட்டிட்டு இருக்கேன் அப்போ இந்த பீனியல் சுரப்பியாகிய இந்த மெலட்டானின் சுரக்கக்கூடிய இந்த உறுப்பு இருக்கு பாருங்க இதுதான் எண்ணங்களை உருவாக்கும் இடம் மூளையினுடைய ஒரு முக்கியமான பார்ட் இது இது வந்து ஒரு கூம்பு வடிவில் இருக்கும் இது வந்து இதுதான் நமக்கு மூன்றாவது கண்ணுன்னு சாஸ்திரம் எடுத்து சொல்லுது இந்த மூன்றாவது கண்ணை நம்ம திறக்க வச்சோம்னா தான் நீங்க அந்த அறிவு பரிமாணத்தினுடைய உயிர் பரிமாணத்துக்கு வந்து இந்த பிறவியினுடைய முழுமை அடைந்ததாக அர்த்தம் இல்லைன்னா நீங்க சும்மா அந்த ஆறறிவு படைத்த ஏற்றி எண்ணங்கள்ல ஒரு நாலஜ் பர்சனாக இருந்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்தில் அப்படியே அந்த உடம்பை விட்டுட்டு போகலாமே தவிர திருப்பி நமக்கு என்னென்ன அகங்காரம் இருக்கோ அது கேட்ட உடல் கிடைச்சிருமே தவிர இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கவே முடியாதுங்கிறது தெளிவு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த சிந்தனா சக்தி நம்ம வலுப்படுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்புல அப்படின்னா தவறான உணவு பழக்க வழக்கங்களும் மனோவிகாரங்களும் தான் நமக்கு என்ன பண்ணுது இந்த சுரப்பியின் மீது சுண்ணாம்பு படிந்து நம்ம மூளையை மங்கச் செய்து விடுகிறது இப்போ நம்ம இன்னும் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுறோம் செல்ஃபோன் கைக்கு வந்த பிறகு இன்னுமே மோசமான நிலைப்பாட்டுக்குள்ளே போகிறோம் இப்போ பொதுவாக நமக்கு இந்த சிந்தனா சக்தி குறைவதற்கும் இந்த மூளை வழங்குவதற்கும் எது காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறைகள் தவறான உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் அப்புறம் செயற்கை குளிர்பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து பல் பசைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய சோடியம் புளோரைடு போன்ற ரசாயனங்கள் எல்லாம் இந்த பீனியல் சுரப்பியில் சேருவதனால்தான் நம்ம உடல்வும் மனமும் நோய்களால் பாதிக்கப்படுகிறதுங்க சயின்ஸ் சொல்லுது சயின்ஸ் சப்ஜெக்ட்டு இப்போ நான் உங்க இதோட உங்களுக்கு நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ நம்ம ஆன்மாவை அறிவதற்குண்டான உயரிய உபாதி இந்த உடல் அப்போ இந்த உடலுக்கு உண்டான டூல் சரியாக இருக்கணும் இப்போ ஒரு செல்ஃபோனில் வந்து ப்ராசஸர் பிரமாதமாக இருக்கணும் மெமரி பிரமாதமாக இருக்கணும் அப்போ நல்லா ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும் ஸ்லோ ப்ராசஸர் அல்லது கீபோர்டு மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்க்குற கம்யூனிகேஷன்லாம் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பேசிக்கிற மாதிரி பேசலாம் முடியாது ஏன்னா அந்த கீபோர்டனுடைய மொபைல் ஃபோனில் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது அது மாதிரி உடல்களில் நீங்க மிருக உடல்லையோ ஒரு பறவை உடல்லையோ ஹார்ட்வேரில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஹை டெக்னாலஜிக்குள்ள என்ட்ராக முடியாது அப்ப நீங்க ரொம்ப ஹையர் டெக்னாலஜிக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கணும் அப்போ ஹையர் லெவல் ப்ராசஸர் ஹையர் லெவல் மெமரி எல்லாம் இருந்தா தான் ஸ்பீடாக நீங்க அந்த வேலையை செய்ய முடியும் அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஹார்ட்வேரை அப்டேட் பண்ண அந்த அப்டேஷன் தான் இப்போ நம்ம செய்ய வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறோம்னு உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அப்போ இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம உதாசீனப்படுத்தாமல் உடம்பை கொண்டுதான் அந்த உருபொருளை வலியுறுத்தி இருக்கிறேன் விழிப்பு நிலையில் நானே பிரபஞ்சம் அவ்வளவுதான் கனவு நிலையில் என்னால் கற்பித பண்டை செய்யப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது அது உண்மை கிடையாது ஆழ்ந்த உறக்க நிலையிலோ மனம் ஒடுங்கி விடுகிறது எந்த உலகம் இல்லை அப்ப உண்மையிலே விழிப்புணர் இருக்கக்கூடிய உலகம் என்ன பிரபஞ்சம் மாயை ஏன்னா அதுவும் ஒரு கற்பிதம் இந்த உடல் இருக்கிறதுனால இந்த மனசின் மூலமாக அது வெளிப்பட்டு இருக்கு அப்ப அந்த கற்பிதமான உடல் தான் உண்மையா அப்படின்னா அந்த உடலையும் கடந்த உணர்வுதான் உண்மை அப்படிங்கறத வேதாந்தம் சொல்ல வருது இந்த புரிதல் நமக்கு எல்லாம் தெளிவாக இருக்கணும் இப்ப இதை எப்படி நீங்க இவ்வளவு ஆதாரமா சொல்ல இப்போ இந்த மகத்தான அறிவு தான் உணர்வு உணர முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த பீனியல் கிளான்ஸ் தான் ரொம்ப முக்கியம் மூணாவது கண் தான் முக்கியம் நீங்க எப்படி சொல்றீங்க உங்களுக்கு என்ன எவிடென்ஸ் இருக்கு நீங்க சயின்ஸ் படி பேசுறீங்க சாஸ்திரம் படி நீங்க பேசல அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா திருமந்திரம் தெல்ல தெளிவாக சொல்லுது அந்த பாடல் சொல்றேன் விண்ணின்று இழுந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்ளின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே திருமந்திரம் இதுல விளக்கமா சொல்றேன் விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்க்கொண்டு ஆகாயத்திலிருந்து இழிந்து கீழ்நிலைக்கு வந்துடுது ஈடாக மெய்கொண்டு பாவ புண்ணியங்கள் பிரச்சனைகளை சிக்கிக்கிட்ட மனசு அதுக்கான உடலை எடுத்துக்கொண்டு கீழ் இறங்கி விடுகிறது விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அப்ப அப்படி இறங்கி வந்த இந்த மனசு என்ன பண்ணுது சூக்கு மனம் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களுக்கு ஏற்ற ஆசைகளை அனுபவிக்க இந்த பூத உடலை உண்டாக்கி கொண்டு அந்த மனதின் தவிர்ப்புக்கு ஏற்ற விடுதலையை தேடிக்கிட்டு அதுக்கு காவலாக தன் முன்னாடி தன்னின் தாளை தலைக்காவல் முன்வைத்து தலையில் ஒரு காவலாளி ஒரு சென்ட்ரல் ப்ராசஸர் யூனிட் சிபி யூ எப்படி கம்ப்யூட்டரில் இருக்கு சிபி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அது மாதிரி தலைக்காவல் முன்வைத்து அப்படின்ற மூன்றாவது கண் அந்த சூக்கு ஆழமான தேடுதலுக்கு வழிகாட்டியாகி இருக்கக்கூடிய அந்த தலையில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணை உள்நின்று உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்தத்தை அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஒரு ஒப்பிலா ஆனந்தத்தை கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே அதுதான் மூன்றாவது கண்ணுங்கிறத காட்டி கொடுத்து தன்னுடைய களிம்பை அறுத்து விட்டான் இறைவன் அந்த அறிவு அந்த பிரஜினின்னு சொல்லப்படுது இது வந்து மூளையினுடைய முக்கிய பகுதியாக இந்த மூன்றாவது கண்ணாகிய பீனியல் சுரப்பி இது இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கீங்க இது ஹார்ட்வேர் பார்ட் சாப்ட்வேர் பார்ட் மைண்ட் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மூலையினுடைய முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செல்களின் மொத்த கூட்டமைப்பு தான் இங்க சொல்லப்படுது சகசிரதார சக்கரம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைகள் மலர்ன்னு சொல்றோம் அது வந்து இந்த பீனியல் கிளான்ஸ்ல தான் ஆக்டிவேட் ஆகும் அப்பதான் நமக்கு மேல இருந்து ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலர்ற மாதிரி பொம்மை போட்டிருப்பாங்க படங்கள்லாம் அப்படி உண்மையிலே தாமரை மலர்ந்துடும் அப்படிலாம் கிடையாது அறிவு மலர் அறிவு மலர்ச்சியை தான் இந்த சகஸ்திரதார சக்கரத்துல காட்டப்படுது அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பினை தெளிவுபடுத்தக்கூடிய சக்கரமாக இந்த சுரப்பி மூன்றாவது கண் என்பதனால பிராமின்ஸ் எல்லாம் என்ன பண்றோம் பிராமணர்கள் எல்லாம் மொட்டை அடிச்சு பின்னாடி ஒரு குடிமி வச்சுக்கிறோம் ஏன் பின்னாடி ஒரு குடிமி வச்சுக்கிறோம் அந்த தலையின் பின்புறம் இருக்கிற குடிமி மூன்றாவது கண்ணை காட்டுகின்ற ஒரு அடையாளம் அந்த பியூனியல் கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்காக நம்ம நமக்கு வந்து சூக்ஷமாக அந்த விஷயத்தை நம்ம கையாள்றோம் பட் இன்னைக்கு மாடர்ன் பிராமின்ஸ் அப்படி இல்லை நான் சொல்றது பழைய அப்ராமின் சபதி அவங்க அப்படித்தான் இருந்தாங்க ஏன்னா அந்த மூன்றாவது கண்ணை சுட்டி காட்டுவதற்காக அப்படி ஒரு அடையாளப்படுத்தி கொண்டார்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த ஞானத்தின் வாயிலாக நம்ம வந்து இந்த ஆன்மீனான விஷயங்களை மனதில் உள்வாங்குகின்ற ஞானத்தின் வாயிலாக அதன் மூலமாக அடைந்த அறிவின் மேம்பட்ட தன்மையை கொண்ட மனம் என்ன பண்ணும் அறியாமைகளை அகற்றி கொண்டு தன்னுடைய உண்மை இயல்பாகிய பிரக்னையில் அந்த உப்பிலா ஆனந்தத்தை அனுபவமாக்கும் அது எப்படி அனுபவமாக்கும் அப்படிங்கிறது இந்த பீனியல் கிளான்ஸ் மூலமாக நடக்கும் இதை வந்து சித்தர்களின் சிவயோக நோக்கம் என்ன பண்ணுறதுனா நெற்றிக்கன்கிற பீனியல் சுரப்பிலிருந்து அமுதத்தை சுரக்க வைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க ஏன்னா அந்த அந்த மேல்நிலைக்கு போனால் ஒரு அமுதம் சுரக்கும் அந்த அமுதத்தின் வாயிலாக நான் வந்து என்னை நான் சாகாத நிலைக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உடல் சாகாத நிலைக்கால அறிவு நிலைக்கு மேம்பட்டு அந்த பூரண பிரஜனைக்குள்ளே நான் உழஞ்சிடுவேன் அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க இப்போ எப்படி நம்ம சாதாரணமாக ஒரு செம்பு பாத்திரத்தில் களிம்பு உள்ள ஒரு பாத்திரம் அது செம்பு பாத்திரத்தில் களிம்பு ஏறிடும் இப்போ அந்த களிம்பு பாத்திரத்தில் வச்ச பண்டம் என்னாகும் கெட்டு போயிடும் அப்படி கெட்டுப்போன பண்டத்தை உண்பவர்கள் என்ன ஆகுவாங்க அவங்களும் கெட்டு போயிடுவாங்க நோய் தாக்கிடும் அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி எவ்வாறு ஒரு செம்பு பாத்திரத்தில் வைக்கிற பாண்டத்தில் பண்டத்தை வைப்பதற்கு முன்பு அதில் களிம்பு அறுக்கணுமோ அந்த களிம்பை எடுக்கணுமோ அது இந்த உடல்ங்கிற பாண்டம் இந்த உடலில் மனதுல இருக்கக்கூடிய களிம்பாகிய மும்மலத்தை என்ன அறிவை இருக்கிற பிற்றூட்டி மூலமா ஏற்றிக்கிட்டு பீனியல் மூலமா தன்னை தானறிந்து தன்மயமாகறதுதான் எங்க சாஸ்திரம் சொல்ல வருது இந்த பிட்ருட்ரி என்ன பண்ணோம்னா வெளியூர் விஷயங்களை எடுத்துக்கோ புரிஞ்சுக்கும் அதுதான் மனதனுடைய பரிமாண நிலைக்கு உயர்ந்து போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஆர்கன் ஆனா அதற்கு அப்பாற்பட்ட மூன்றாவது கண்ணாகிய பீனியல் கிளாண்டு தான் நம்மளை வந்து அந்த ஆனந்த நிலைக்கு கொண்டு போவோம் அந்த ஆனந்த நிலைக்கு நம்மளுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சு அந்த விராட் சுரூபமாக நானே இருக்கிறேனுக்கு தெரிய வந்து அந்த பிரஜினையை நம்ம அனுபவமாக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த நெற்றிக்கல்லிருந்து ஒரு அமுதம் சுரக்கும் அதுக்கு வந்து நயனதாரைன்னு சொல்வது சாஸ்திரம் அந்த நயனதாரை நடந்துட்டால் அதன் வாயிலாக இந்த உடலில் ஒரு ரசவாதம் நடந்து இந்த உடல் வந்து நோயற்ற நிலைக்கு தானாகவே டெவலப் ஆகி தன்னை தானே பராமரித்துக்கொள்ளும் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுக்குள்ள நடந்ததுன்னா இந்த உடம்பு வந்து நோய் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நீண்ட நாள் நீடிக்கும் ஆனால் இல்லாமல் போயிடும் ஒரு நாள் கண்டிப்பா அப்படியே காலகாலமாக இருக்காது இந்த ஞானத்தின் மூலமாக தன்னை தான் அறிந்து தன்மயமாகி தன்னை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஞானத்தை உபதேசம் பண்றதுக்காக கூடுதலான ஆயுட்காலம் எடுத்துக்கிட்டு வாழ்ந்துடும் இப்போ டைம் மீறி போயிட்டு இருக்கு இருந்தாலும் முடிச்சிடுறேன் பாடத்தை கொஞ்சம் வேகமாக முடிச்சிட்றேன் இப்போ இந்த மாதிரி உடம்பு பற்றி ஒரு அறியாமையில் நம்ம இருக்கிறதுனால ஒரு சித்தர் பாடுறாரு நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாசமாய் கொய்யமனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இந்த பாடல் பிழக்கங்கள் நீங்களே அப்புறம் சும்மா இருக்கும்போது யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா இங்க ஒரு உடம்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து அத நாலாறு மாசமா கொய்யமனை வேண்டி அந்த உடம்பாக நம்ம கொண்டு வந்துட்டு அதை என்ன பண்றோம் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைச்சிடுறோம் அந்த உடம்புல எந்த பலனும் இல்லாம வீணாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சித்தர் சுட்டி காட்டுறாரு அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அருணகிரிநாதர் சொல்ற அந்த நாத பிந்து கலாதி நமோ நமோங்கிற விஷயத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது அடுத்த துருமந்திரம் அற்புதமாக சொல்லுது முகத்தின் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தின் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் மகற்கு தன் தாய் தன் மலானரோடு கூடிய சுகத்தை சொல்லுன்றால் சொல்லுமாறு எங்கனை இன்னொரு டைம் சொல்றேன் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தின் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகற்கு தாய் தன் மணாளனோடு கூடிய சுகத்தை சொல்லுன்றால் சொல்லுமாறு என்னென்ன என்ன சொல்லுது திருமந்திரம் முகத்துல கண்ணை வச்சுக்கிட்டு பாக்குறீங்களே மூடர்களே உங்களுக்குள்ள ஒரு அகக்கன் இருக்குது அதை திறந்து பாருங்க அதுதான் ஆனந்தத்தை கொடுத்துடும் இதை எப்படி நான் சொல்ல முடியும் ஒரு மகளுக்கு தாய் தன் மணாளனோடு சேர்றத கூடி இருக்கிறத எப்படி சொல்ல முடியும் அது ஒரு வெக்கப்படுற விஷயம் இல்லையா அதை வெளியே சொல்ல முடியாது அந்த சுகத்தை சொல்லுன்னா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேக்குறாரு திருமூலர் அப்போ இவ்வாறு மகளுக்கு எப்படி தான் மனநோடு கூடியதை தாய் சொல்ல முடியாதோ அது அகத்தின் கண் கொண்டு அடைந்த ஆனந்தத்தை நாம் மற்றவருக்கு சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான அனுபவம் இப்போ இந்த உடலுக்குள்ள நடந்த பீனியல் கிளான்ஸனுடைய அந்த ஆனந்தத்தை உங்க உடலுக்குள்ள சொல்ல முடியுமானா முடியாது அது அடைய வேண்டிய விஷயம் நீங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த ஆனந்த அனுபவத்தை அடைவதற்காக நம்ம இந்த படிநிலைகளை கடந்து ஏழாவது அறிவாகிய அந்த பூய அறிவுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும் அதுக்கு உபாதியாகி இந்த உடல் நமக்கு உறுதுணையாக இருக்குங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது அப்படி மறக்காம அந்த அறிவு நிலைக்கு நம்ம உயர்ந்துட்டா என்ன நடக்கும்னு அடுத்தது அதே திருமந்திரம் சுட்டி காட்டுது தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாளி சென்னையில் வைத்த சிவனருள்லாம் என்ன ரொம்ப அற்புதமாக கோட் பண்ணுறாரு திருமூலர் சென்னைங்கிறது என்ன தலையில் அப்ப சென்னையில் வைத்த சிவன் தலையில ஒரு மூளைன்னு ஒரு உறுப்பு இருக்குப்பா அந்த உருப்புக்குள்ள பீனியன்னு ஒரு கிளாண்ட் நான் கொடுத்துருக்கேன் அந்த அருள் வச்சு நீ வந்து முடிச்சு கட்டிடு பின்னை வினையெல்லாம் பெசஞ்சிடு நீ தான் உன்னை அறிந்த உத்தம ஞானி தத்துவ ஞானின்னு சொல்லி அற்புதமா சொல்றாரு அப்ப இதை புரிஞ்சுக்கங்க இது மாதிரி நம்ம உயரிய நிலைக்கு போகிறதுக்கு நம்ம உடல் வந்து ஒரு ஆதார பொருளாக இது இல்லாம நீங்க வந்து பிரக்னைய வந்து பிடிக்க முடியாது இது ஒரு கருவி இதை உதாசீனைப்படுத்திட்டு நானே பிரம்மமுன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் தன்னைத்தானே ஏமாற்றிட்டு இருக்காங்கிறது தள்ள தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ அதுதான் இங்கே நான் கூற வர்ற முக்கியமான சாராம்சம் அப்போ இப்போ நான் வந்து எல்லாமே நானாக இருக்கிறேன்னா நம்மக்கிட்ட மலர வேண்டிய அடுத்த விஷயம் என்னவாக இருக்கும் அன்பு அந்த அன்பு தான் சிவம் அப்போது சிவமே எல்லாமாக இருக்கிறது அன்பு வடிவாக இருக்கிறது ஆனந்த வடிவமாக இருக்கிறது அந்த உயரிய பரிபக்குவ நிலை தான் ஈஸ்வர நிலை அந்த நிலைப்பாடுதான் சிவகதி அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்ட மனம் உடலின் உயரிய பரிபக்குவ நிலையிலே ஆனந்த நிலையிலே எல்லாவற்றையும் நேசித்து ஆனந்தமாக தன்னைத்தானே அனுபவமாக்கி பரிபூர்வ நிலையை அடைந்துவிடும் அப்போது இந்த கால தேசங்கள் கடந்துவிடும் அப்பதான் இந்த காலங்கிற தேசங்கிறத கடக்க முடியும் ஏன்னா இப்ப ஒரு ஹார்ட்வேரை வச்சு இப்ப நான் ஒரே செகண்ட்ல இந்த வினாடியில உங்களோட நீங்க அங்க இருக்கீங்க நான் இங்க இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்கோம் வேற வேற காலத்தில் இருக்கிறோம் காலங்கிறது நீங்க சென்னையோ தமிழ்நாடோ வச்சு பேச வேண்டாம் வெளிநாட்டோட பேசிக்கிங்க அவங்க வேற டைம்ல இருக்காங்க நாம் வேற டைம்ல இருக்கோம் அது போல கடந்து ரொம்ப அற்புதமான அந்த உயரிய நிலையை நம்ம அறிந்துட முடியும் உணர்ந்துட முடியும் அதற்கான உபாதி இந்த உடல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த உடல்ல அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம எப்படி பயணிக்கணும் இல்லை ஏதாவது சந்தேகம்ங்கிறதெல்லாம் இருந்தா அடுத்த ஒரு செஷன் வைக்கலான் இருக்கேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே போல ஏழு டு அங்கே நீங்க கேள்வி பதிலாகவும் இன்னும் சில சந்தேகங்கள் இதுவரைக்கும் நான் எடுத்த பாடங்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் மேலும் தெளிவுள்ளது என்ன காரணம் அப்படிங்குறத கோ உபாதியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண்ணாகிய பிட்டு கிளான்ஸை வச்சுக்கிட்டு நாம அந்த துரியாதீதத்தை அணுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி இந்த பாடத்திட்டத்தை நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரம் கேள்வி பதில் பகுதி நன்றி ஓம் தத்